அறி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் என்கிட்ட வகுப்பில் வந்து ஒரு நாலு பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆதிசக்கரக்கே நாலு சீர்கள் தான் அதனால அவ்வளோதான் வர முடியும் எனக்குலாம் கொஞ்சம் அட்வான்ஸ் சப்ஜெக்ட் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது சரி நம்ம சேர்த்து பாருவோம் இப்போ நம்ம வேதத்தினுடைய பிரதான வாக்கியம் மகா வாக்கியம் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாரக சொல்லுது இப்போ இதுதான் இறுதி உண்மை ஏன்னா ஒரு வேதத்துல வந்து நீங்க கர்ம காண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு என்ன படிச்சுக்கிட்டு வந்தாலும் இறுதி உண்மை என்ன அதனுடைய வேதாந்தம் என்ன சொல்லுது வேதத்தினுடைய அந்தம் இறுதி பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியா ஜீவோ பிரம்ம இவ நாபரக இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பொதுவா பார்த்தோம்னா இப்ப இறைவன் பிரம்மம் மட்டும்தான் சத்தியமாக இருக்கிறான் உண்மை இந்த பிரபஞ்சம் மித்தியான்னு சொல்லுது இப்போ மித்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு பொருள் தெரியல அப்படி இருக்கட்டும் அடுத்தது ஜீவோ பிரம்ம இவன் ஞாபகாங்குது இப்ப பிரம்மனிலிருந்து ஜீவன் வேறானவன் அல்ல அப்படின்னு சொல்லி முடிக்குது அப்ப இங்க ஜீவன் பிரம்மம் அதாவது பரமாத்மா ஜீவாத்மா அப்படிங்கிற இருமைகள் இருக்கிறதுனாலதான் இறைவனை வந்து பெரும்பாலான தெரிஞ்சுக்க முடியறது இப்போ இத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க முயற்சி எடுங்க இந்த பிறவியினுடைய பயன் வந்து இறைவன் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது நான் யார் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களுக்குள்ள முக்கியமாக உங்களை நீங்களே விசாரம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல வர்றது சாஸ்திரம் இப்ப நாம இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய பாதையில தான் நம்ம பயணிக்கிறோம் ஏன்னா நம்ம படிக்கிற பாடங்கள் எல்லாம் வேதாந்த பாடங்கள் தான் படிக்கிறோம் இங்க இறைவன் மட்டும்தான் உண்மைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம படிச்ச பாடங்களும் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச பத்து வகுப்புகளுமே நமக்கு ஒரு புரிதலை உண்டாக்கி இருக்கிறது ஆனா ஏன் நம்மளால வந்து அனுபவத்துக்கு வர முடியல அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கிற இந்த உடல் அபிமானம்தான் காரணம் அதாவது இப்ப நம்ம வந்து பிரம்மம் எப்படிப்பட்டதுங்கிற தன்மையை ஒரு அறிவாத்தான் ஏற்றி வச்சிருக்கோமே தவிர அதை நம்ம அனுபவமா ஆக்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு அவள நிலையில தான் இருந்துகிட்டு ஏன்னா நம்ம இந்த பிரவருத்தியான விஷயங்களில் ஈடுபடும் போது உண்மை நம்புறோம் அதுல இந்த உலகத்தையும் நம்ம உண்மைன்னு நினைச்சிக்கிறதுனால நம்ம உடம்பையும் நம்ம உண்மைன்னு நினைச்சிக்கிறதுனால நம்ம எண்ணங்களும் செயல்களும் அதை நோக்கி தான் அதிகமாக ஈர்க்கப்படுதே தவிர நம்முடைய எதார்த்தத்தை நோக்கி நம்ம திரும்புறதே கிடையாது அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்முடைய சுரூபத்தை இழந்துடுறோம் அதனால் நம்மளுடைய ரியாலிட்டியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாமையே போயிட்டுருக்கு இது காலங்கள் கடந்துக்கிட்டே இருக்க தவிர இதுக்கு முடிவு தெரியாமே போய் நிறைய பேர் கடைசியில் உடம்பு விட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் மீண்டும் அந்த சங்கல்பங்கள் அவங்க என்ன மாதிரி வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பு வந்துடுது இப்போ நாம் என்ன இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக ஒரு புரிதலுக்கு வரப்போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரம்மம் சத்தியம்னு சொல்லுதே அப்போ அந்த பிரம்மங்கிறது எப்படிப்பட்டது அதனுடைய தன்மை என்னங்கிறது நமக்கு இன்னும் ஒரு பிடிமானம் எல்லாமே இருக்கு இப்போ நம்ம கடந்த பத்து வகுப்புகளில் ஒரு தெளிவுக்கு வந்தோம் அதாவது இந்த ஆகாய தத்துவம் தான் பிரம்மம் அதுதான் இருப்பு அதுதான் இறைவன் அப்படின்னாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த ஆகாயம் வந்து ஒரு வெட்ட வெளின்னு அந்த வெட்ட ஒரு உருவம் இல்லை அது வந்து நிர்குணம் நிரஞ்சனம் எல்லாம் பேசுறோம் அப்ப அந்த உருவம் இல்லாத ஒரு விஷயத்துல நம்மளால உள்ள நுழைய முடிய மாட்டேங்குது ஏன்னா அது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த எப்படி நான் ஏத்துக்க முடியும் இப்ப பாக்குறதுலாம் ரியாலிட்டியா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு எதிரில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது ஆனா இந்த பிரம்மத்தை நம்மளால என்ஜாய் பண்ண முடியல இப்ப நம்ம டுவாலிட்டியில்தான் இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த டுவாலிட்டியில நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்க ஆசைப்படுறோம் நிறைய விஷயங்கள் நமக்குள்ள என்ஜாய் பண்ண முடியுது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட அவ்வளவு ஒரு சூப்பர் டேஸ்ட் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மித்யான்னு சொல்லுது அப்பித்யாங்கிற வார்த்தைக்கும் இங்க பொருள் சவரா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இதை ஏற்றுக்க முடியல பெரும்பாலான மக்களால ஏற்றுக்க முடியல இப்போ இந்த வேதாந்த பாடத்திட்டங்கள் வர்ற பெரும்பாலானவர்கள் வந்து மீண்டும் இதை விட்டு ஏன் விலகி போயிடுறாங்க அப்படின்னா இப்ப இந்த உலகம் மாயேன்னு சொன்ன உடனே அவங்களால ஜீரணிக்கவே முடியல ஏன்னா ஒவ்வொன்றும் அவங்க லைஃப்ல அவ்வளவு ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு விஷயத்த போய் இல்லைன்னு சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் எந்த விஷயத்த நம்ம வந்து பொய்யின்னு சொல்ல முடியும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கற பொய்யின்னு சொல்ல முடியுமா இல்லை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு அவ்வளோ ருசியா இருக்குது ஆனந்தமா இருக்கு அதை நம்ம பொய்யின்னு சொல்ல முடியுமா எந்த விஷயத்த பொய் உலகம் மாயேன்னு சொல்ல முடியும் அப்போ இது எப்படி இந்த வேதாந்த வந்து இப்படி ஒரு தவறான விஷயத்த நமக்கு சொல்லுது இந்த பாடத்திட்டத்தை படிக்கும்போது நம்ம லைஃபை என்ஜாய் பண்ண முடியாமே போயிடுது சரி கடைசியில் நம்ம இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இந்த உடம்பு விட்டுட்டு போறதுதான் சிறப்பே தவிர தேவையில்லாத விஷயங்களை நம்ம மூக்கம் உழைச்சு வீணாக கன்ஃபியூஷன் ஆக வேண்டான்னு நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு தர்மத்துல நம்ம சனாதன தர்மத்துல இரண்டு விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கு ஒன்று மூட நம்பிக்கைகளும் இன்னொன்று என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த உயரிய ஆன்ம தத்துவம் புரியாததுனால சாதாரண வாழ்க்கையிலேயே மூட நம்பிக்கையிலேயே போய்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த மூட நம்பிக்கை இந்த முட்டாள்தனமான வழிபாடு முறைகள் நிறைய தவறான விஷயங்கள் எப்படி புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆன்மீக விஷயத்துடைய யதார்த்தத்தை சரியானபடி சொல்லிக் கொடுக்காதனால எல்லாம் மாயங்கும் போது அவங்களால ஏற்றுக்க முடியாமல் விலகி இயல்பான வாழ்க்கை வந்து இருக்கிறது போதும் இதுவே சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து விலகி போயிடுறாங்க அதனால தான் நம்ம தர்மம் வந்து தலை தோங்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு ஏன்னா அது சரியான புரிதல் இல்லை சொல்லிக் கொடுக்குறவங்களும் சரியாக சொல்லிக் கொடுக்காமல் ரொம்ப முக்கியமான காரணமான அப்படின்னு நான் பார்க்குறோம் இப்போ உண்மையிலேயே பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா நம்ம வேதம் சொல்லுது பிரஜானம் பிரம்மாங்கு அதாவது பிரக்னை தான் பிரம்மம் இந்த பிரக்னைனா உணர்வு அப்ப அந்த உணர்வு இறைவனாக இருக்கிறது அது எல்லாமா இருக்கிறது எங்கும் நிறைந்து இருக்கிறது எல்லாம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கடந்த பாடத்திலயும் பார்ப்போம் இப்ப அந்த ஆனந்த வடிவமாகிய அந்த அறிவு சொரூபம் ஏன்னா அந்த சச்சிதானந்தம்னு சொல்றோம் சச்சிதானந்தம்னா அந்த சத்து வந்து இருக்குது எப்படி இருக்குது சித்தா இருக்கு அறிவா இருக்குது ஒரு உணர்வா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இருப்பு எந்த உண்மையான அதோட நிலைப்பாடு என்ன ஒரு ஆனந்த நிலைப்பாடு அதை எப்படி தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ பொதுவாக இந்த சத்தியமான பிரம்மம் இருக்கிறது உண்மை ஆனா இந்த உலகம் மித்தியா ஜெகத் மித்தியான்னு சொல்றாங்களே அப்ப எப்படிப்பட்டது இந்த மித்தியா அப்படின்னு பார்த்தா நாம் என்ன நினைச்சுக்கிறோம் இந்த சத்தியத்துக்கு எதிரான வார்த்தையை பெரும்பாலும் உபயோகப்படுத்திக்கிறோம் அசத்தியமா பார்க்கறோம் இந்த உலகத்தை வேதாந்திகளும் அப்படி தான் பார்க்கறாங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உலகம் மாய இதில் எதுவும் நீ கலந்துக்காத விட்டு விலகிடு எல்லாத்தையும் திறந்துட்டு இறைவனை மட்டும் பிடிச்சிக்கோ அதுவே சாஸ்வதோம் அதுவே சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மனசு அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலருந்தே ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த மனசு பற்று வச்சு பழகி வருது பிறந்த குழந்தைக்கு அம்மா மேலே முதல் பற்று அப்புறம் உலகத்தின் மேலே பற்று வர ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பிடிச்சிக்குது இதுதான் சரி இது கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதோ ஒரு விசய சுகங்கள்ல இதை மூழ்கி பல வருடங்களாக ஒரு பழக்க வழக்கங்கள் அதை சிக்கிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனசை போய் திடீர்னு இல்லை இல்ல இந்த உலகம் மாய இதுக்குள்ள வராதிங்க இதெல்லாம் உண்மை கிடையாது எல்லாத்தையும் திறந்தணும் அப்படின்னு சொன்னா எந்த மனசு ஏத்துக்கும் அப்ப இது என்ன பண்ணுதுன்னா இப்படிப்பட்ட வேதாந்தம் நமக்கு வேண்டாம் அதுக்கு நம்ம இயல்பா நமக்கு மேல இருக்கிற இறைவனை வழிபாடு பண்ணிக்கிட்டு நமக்கு வேணுங்கிற வேண்டுதல்கள் அவர்கிட்ட வச்சுக்கிட்டு அவர் கொடுக்குற விஷயங்களை போதும்னு அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இதை உடம்புட்டு போயிடலாம் அதுவே சாஸ்வதமா கூட இருக்குது எனக்கு போதும் இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்தும் போது இந்த உலகம் எல்லாம் எதிரில் இருக்கிறதெல்லாம் இமேஜ்னா எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும் யோசிச்சு பாருங்க எந்த மனசு அதை வந்து ஒத்துக்கறதில்ல அப்ப அதனாலயே வந்து பெரும்பாலானவங்க விலகி போயிடுறாங்க இப்ப யார் இதுல வந்து நிலையா நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தன்னை அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு திடமான அறிவும் இறைவனை பத்தி தேடுதலும் அதாவது நான் இருக்கிறது சத்தியம்தான் ஆனால் என்னை படைச்சா ஒருத்தர் இருந்தாகணுமே அப்போ இந்த பிறப்பு இறப்புங்கிறதெல்லாம் இந்த வட்டத்துக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சுழற்சியிலிருந்து விடுபடணுமே இது யாருக்கு நடக்கணும் எப்படி நடக்கணும் இறைவன்கிறவன் எப்படிப்பட்டவங்கிற சிறு வயசுல இருந்து ஒரு தேடுதல் யாருக்கு ஆழமா இருக்கோ அவங்க மட்டும்தான் தன்னுடைய பயண பாதையை விட்டு விலகாம மேலும் மேலும் முயற்சியில் எடுத்துக்கிட்டே வராங்க இடத்துல நிறைய குழப்பங்கள் அவங்க சந்திச்சாலும் கூட அவங்களுடைய ஆழமான தேடுதல் என்ன பண்ணுதுன்னா அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு நியதிப்படி சரியான குருமார்களையும் காட்டி அப்படி படுறவங்க தான் இந்த பாதையின சரியானபடி பயணத்தை முடிக்க முடியும் இல்லைன்னா பயண இலக்கு வந்து சேர முடியாம போயிடும் ஏன்னா நம்ம போய் அடைய வேண்டிய இலக்கு ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்குண்டான பாதைகளை கூட நம்ம வகுத்துக்கிட்டோம் ஆனா அந்த பயணம் சரியானபடி முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான் ஏன்னா நிறைய பேர் இடையில வந்து செதறிடுறாங்க பயண இலக்குல முடிவிடாம செதறிடுறாங்க அப்ப அதனால இப்ப இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது இந்த பிரச்சனைங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறதுலாம் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து ஒரு பிரக்னை சக்தி அதாவது ஒரு உணர்வு சக்தி இது இது வந்து யாருடைய வெளிப்பாடு சச்சாத் அந்த பரபிரம்மத்தினுடைய வெளிப்பாடு இப்ப இந்த பரபிரம்ம்கிறது எப்படிப்பட்டது ஒரு ஆகாய ஸ்வரூபம் அதுக்கு வந்து உருவம் இல்லை அதுக்கு ஒரு அறிவு இருக்கு இப்ப அந்த பரமாத்மாவுக்கு ஒரு அறிவு இருக்கு ஆனா இப்ப நாம நம்மள மாதிரி கற்பனை படிக்க கூடாது இந்த உடல்ல இருந்துகிட்டு ஒரு அறிவு இப்ப எனக்கு இருக்கிற மாதிரியோ உங்களுக்கு இருக்கிற மாதிரியோ இறைவன் ஒரு உடலுக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த அறிவை உபயோகிக்கிறார் அப்படின்னு நினைக்காம அந்த இறைவனே எல்லாமே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நம்ம வரணும் அதுதான் எங்க பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு அப்போ அந்த பிரம்மம் ஒரு பூரண அறிவு ஸ்வரூபம் ஒரு பிரக்னை ஸ்வரூபம் அப்படிப்பட்ட பிரக்னையில வந்து ஒரு பிரதிபிம்பிக்கக்கூடிய பிரபஞ்சம் தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் இதுல எல்லாமே இருக்கு கேலக்சி இருக்கு சூரியன்கள் இருக்கு அதுல வந்து நிறைய கோல்கள் இருக்கு அந்த கோல்கள்ல பூமின்னு ஒரு பந்து இருக்கு அதுல நாமெல்லாம் இருக்கிறோம் அப்ப இத்தனை படைப்புகளும் அந்த பிரஜினையில பிரகாசிக்க கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ இந்த படைப்புல வந்த இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சுய பிரஜினை இருக்கு அதாவது எப்படி உங்களுக்கு எனக்குன்னு ஒரு சுய பிரகனை இருக்கோ அது மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு சுய பிரஜினை இருக்கு இப்ப இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் இல்லாம கூட போகலாம் ஆனா அந்த சுயப்பிரகனை என்றும் இல்லாமல் போகாது ஏன்னா அதுதான் இருப்பு அதுதான் இறைவன் அதுதான் பிரம்மம்னு சொல்லப்படுது அப்ப அப்படிப்பட்ட பிரம்மத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த பிரபஞ்சம் இப்ப இந்த பிரபஞ்சம் யாருக்கு தெரியுது உங்களுக்கு எனக்கு தெரியுது ஏன்னா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இதை அப்ப யாரெல்லாம் இதை பாக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் தெரியும் இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது இப்ப இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா இந்த பிரக்னை வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு சக்தி இருக்கு பாத்தீங்களா அந்த சக்தியினுடைய பிரதிபிம்பம் தான் இங்க மனோசக்தின்னு சொல்லப்படுது இப்ப இந்த மனோசக்தி இந்த இந்த பிரபஞ்ச பிரக்னை வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல எவ்வளவு ஒரு யாராலையும் நிரூபிக்க முடியாத சயின்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாத இதனுடைய சக்தியை வந்து எதோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் அது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சக்தியில ஒரு மனோசக்தி வெளிப்படுது அந்த மனோசக்தியினுடைய பரிமாணம் வந்து உபாதிகளை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு இப்போ இந்த சக்தி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயம் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ காரணக்காரிய அடிப்படையில எடுத்துக்கணும் இப்போ காரணக்காரிய அடிப்படையினா என்ன ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்போ இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்போ அந்த காரணக்காரிய அடிப்படையில்தான் இங்க எல்லாமே இயக்கத்துல இருக்கு அப்போ இந்த காரணக்காரிய அடிப்படையில இந்த காரண காரிய ரூப உபாதிகளுக்கு காரணமா எது இருக்கு அதிஷ்டானமா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்த பரபிரமம் தான் இருக்கு அந்த சுத்த பரபிரமம் இருக்கிறதுனாலதான் இங்க காரண காரியங்களே இருந்துகிட்டு இருக்கு இந்த காரண காரியத்துல இந்த பிரபஞ்சம் வந்து காரண உபாதி இந்த காரண உபாதியை வந்து நம்ம ஈஸ்வரன் சொல்றோம் சாஸ்திரத்துல அதுவே காரிய உபாதி இருக்கு பாருங்க அது செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன செய்தோ அது வந்து ஜீவன் சொல்லப்படுது இது வந்து வேதாந்த சாஸ்திரத்துல நமக்கு தெளிவுபடுத்தப்படுது காரண காரிய உபாதிகளாக இருக்கிற இந்த ரெண்டு விஷயங்கள்ல காரண உபாதி ஈஸ்வரன் சொல்லி காரிய உபாதி ஜீவன் சொல்லி இந்த சாஸ்திரம் நமக்கு தெளிவுப்படுத்துது இப்ப இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை இந்த சாஸ்திரம் நமக்கு தெளிவுபடுத்தும் போது இப்ப யாரு இங்க நாம தான் எப்படி செய்யறோம் இப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க நான் ஒரு காரியத்தை செய்யறேன் நம்ம நம்ம சார்ந்தவர்கள் இந்த உலகம் எப்படி ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு இருக்கு எத்தனையோ இயக்கங்கள் இங்க இருக்கு இப்ப இந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும் இல்ல அந்த காரணக்கு அர்த்தம் யாருன்னா அதுதான் ஈஸ்வரன் சொல்லப்படுது அப்போ இந்த பிரபஞ்சம் ஒரு ஈஸ்வர சங்கல்பம் இந்த ஈஸ்வரனால இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் நாம் என்ன நினச்சுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனோசக்தி வந்து என்னுடைய தனித்துவமான சக்தி நம்ம நினச்சிக்கிட்டதுனால இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஈகோக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கிறோம் இந்த சிக்கல்னால்தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நிறைய பாவ புண்ணியங்களுக்குள்ள வந்துடுறோம் அப்புறம் வந்து இதுல வந்து விருப்பு விருப்புக்குட்படுறோம் இந்த இருமைகளால் ரொம்ப ஆதிக்கப்படப்பட்டு ரொம்ப சிக்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ எப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் படித்து இந்த அறிவு நிலையை மேம்படுத்திக்கிறோமோ அப்போ இங்கே ஈஸ்வர காரணம் இங்க இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கு அப்போ நான் அதனுடைய கருவிதானே அப்போ அது எப்படி அது இயக்குதோ அந்த இயக்கத்துக்கு நான் அப்படியே இசைவா ஒத்துழைத்து போவது தான் சரியா இருக்க முடியுங்கிறத புரிதல் யாருக்கு வருதோ அவங்க இந்த வேதாந்த சாஸ்திரத்துல தெளிவான ஞானிகளாக மாறிடுறாங்க மற்றவர்களுக்கு இது புரியாததுனால என்ன பண்றாங்கன்னா அப்படியே அவங்க நான் செய்கிறேன் இது என்னுடைய அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு சராசரி மனிதனாகவே வாழ்ந்து இந்த சரீரத்தை முடிச்சுக்கிறாங்க அப்போ நம்ம இந்த பிரக்னைங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னா பிரம்மம் சத்தியம் அந்த பிரக்னை சத்தியம் ஆனா அந்த சத்தியம் எப்படி இருக்கு தெரியுங்களா பாரமார்த்திக சத்தியம் பிராதிபாசிக சத்தியம் வியாபகாரிக சத்தியம்னு மூன்று சத்தியமாக இங்கு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பாரமார்த்திக சத்தியம் தான் பிரக்னை அது என்றும் மாறாதது அது நிலையானது அது பூரண அறிவு ஆனா இந்த பிராதிபாசிக சத்தியம் இருக்கு பாருங்க அதுதான் மனம் இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா அந்த பரமாத்மாவினுடைய பிரதிபிம்பமாக வெளிப்பட்டு அதனுடைய சக்தியாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை படைச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்ச லீலா வினோதங்களை ரசிக்குது ஆனந்தப்படுது அதுல பயப்படுது எல்லா சூழ்நிலையிலும் அதை ஏற்றுக்கொண்டு இருந்த இருமைகளை சிக்கிக்கிட்டு இது எப்படி இந்த மாதிரி செய்ய முடியுது இவ்வளவு விஷயங்கள் அதுக்கு எப்படி சாத்தியம் அதனுடைய பிரதிபிம்ப பிரதிபலிப்பு அதுல இருந்து அது தன்னுடைய சக்தியை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லீலா வினோதங்களை செய்து கொண்டிருக்கு இப்போ இந்த வியாபகாரிக சத்தியத்துக்குள்ள எது வருது இந்த உடல் வருது அப்போ இந்த உடல் மனம் ஆன்மா அப்படிங்கிற மூன்று விஷயமும் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பல விஷயங்கள் நமக்கு தவறு தவறா புரிய வைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த உடலுக்குள்ள ஒரு தனித்துவமான ஒரு ஜீவன் இருக்கிறதாக ஜீவாத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த ஜீவாத்மாவை வந்து படைத்தவர் பரமாத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த பரமாத்மா அவனுடைய படைப்புல இருக்கக்கூடிய இந்த உடல் வந்து ஒரு காலதேசத்துக்கு உட்பட்டு இயங்கிட்டு இருக்கு இப்ப இந்த இயக்கங்கள் எல்லாம் வந்து நான் செய்கின்ற செயல்கள்னால எனக்கு அதில் நன்மை தீமைகள் உண்டாகிறது இதில் நான் நன்மைகள் செய்தா எனக்கு புண்ணியம் பாவங்கள் செய்தா கஷ்டம் வந்து இதெல்லாம் பாதிக்கப்படாம வாழ்றதுக்கு உண்டான வழிமுறைகளை ஒழுக்கு நியதிகளை நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு சாஸ்திரம் ஆனா இதெல்லாம் எந்த நிலைக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு சராசரி மனிதன் சித்த சுத்திக்கு வேணால் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதாவது அறியாமையில் இருக்கக்கூடியவன் வந்து ஒரு அறிவாக தன்னை அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு நிலைப்பாடு வர்ற வரைக்கும் அவன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள எல்லாம் வரும்போது கண்டிப்பா அவனுள்ள மனம் ஒரு தூய்மையை நிறைய நோக்கி நகரும் அப்ப நாம் எதற்காக வந்திருக்கிறோம் இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிகளுக்குள்ள அவன் வரும்போது அவனுடைய தேடுதல் தொடங்குது அந்த தேடுதலுடைய முடிவு இந்த வேதாந்தத்துக்குள்ள கொண்டுதான் அவனை உட்கார இருக்குது அப்ப இப்படிப்பட்ட பாதையில நம்ம பயணம் பண்ண நமக்கு இப்ப நம்ம பத்து வகுப்புகள் ஏற்கனவே முடிச்சிருக்கிறதுனால ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் நம்ம கிட்ட இருக்கு இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல சறுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் அபிமானத்துல தான் நம்ம சறுக்குறோம் நான் அப்படிங்கிற இந்த உடல் அபிமானமும் நம்மை சார்ந்தவர்கள் என்ற அபிமானமும் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம் இருமைகள் சிக்கிக்கிட்டு இன்னும் இந்த பிரபஞ்ச நீதிக்குள்ள வராம இந்த ஈஸ்வர உடம்புக்குள்ள வராம நம்ம நிறைய சிரமங்களை பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மனோசக்தி வந்து எப்படி இருக்கு தெரியுமா இந்த பிரபஞ்சத்துல விஎஸ்டி சமஷ்டிங்கிற இரண்டு விதமாக இங்கே இருக்குது சாஸ்திரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விஎஸ்டின்னா ஒரு தனித்த சக்தி சமஷ்டி அப்படின்னா ஒரு மொத்த சக்தி அப்போ இந்த பிரபஞ்ச பிரஜினை எப்படி இருக்குன்னா ஈஸ்வரன் கிட்ட மொத்த சக்தியா தான் இருக்கு பிரம்மாண்ட சக்தி அது அதுல ஒரு பகுதியை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டதுனால இந்த உடம்புக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டதுனால நம்ம விஎஸ்டி சக்தியை வந்து என்னுடைய சக்தி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க இருக்கிற இருப்பு அதுவே தான் ஆனா நான்ங்கிற இந்த அந்த விருப்பினுடைய பிரகாசம் எனக்குள்ள கொஞ்சம் பிரதிபிம்பித்த உடனே அது என்னை தனித்துவமாக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு சக்தி கிடைச்சிடுது அந்த அடிப்படையில தான் நான் என்ன பண்றேன் நான் நான்ங்கிற எனக்குள்ள ஒரு அகங்காரம் வெளிப்பட ஆரம்பிச்சிடுது இந்த மனோசக்தியினுடைய இயக்கம் வந்து யாருக்கெல்லாம் இந்த பிரபஞ்ச பிரக்னையோட ஒத்துசைந்து இருக்கிறதோ அவங்க இந்த மனோசக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் அந்த ஈஸ்வரன் ஏரியை தனக்குள்ள அவங்க கட்டுப்படுத்திக்க முடியும் ஆனா யாரெல்லாம் அந்த பிரபஞ்ச பிரக்னையினுடைய ஒத்திசைவு இல்லாமல் இதை நான் செய்கிறேன் என்னுடைய சக்தின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்களோ அவங்களால இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்குள்ள வர முடியாது அவங்க அவங்க மனம் போன போக்களை பயணித்துக்கிட்டு இருக்கு இப்போ பெரும்பாலானவங்க அவங்கவங்க மனம் போன போக்களை தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்களால இந்த பிரபஞ்ச ஒத்திசைவோடு இயங்க முடியலன்னா அவங்க இந்த பிரபஞ்ச பிரக்னையை தெரிஞ்சுக்க தயாரா இல்லைங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வர்ற சாராம்சம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிரபஞ்ச பிரக்னோட ஒத்துசீந்து இருக்கக்கூடிய ஞானிகளை சந்திக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன் இப்போ அந்த ஞானிகள் கிட்ட போய் நம்ம குறைகளை நம்ம சொல்றோம் இப்போ அந்த குறைகளுக்கு நமக்கு ஒரு தீர்வு அவர் மூலமா கிடைச்சிடும் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஆனா அந்த ஞானிகளுக்கு தெரியும் இங்கே நான் இன்னும் செய்கிறதில்ல இதெல்லாம் என்னுடைய பிரஜினைகள் நடக்கிறவே செய்யும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அஜானி அந்த ஞானியை சந்தித்து அவனுடைய பிரச்சனைகள் சாதகமாக முடியும் போது அந்த ஞானி தான் அதை செஞ்சாரன் அப்படி அவன் நினைச்சுக்கிறான் ஆனா அந்த ஞானிகள் எதையும் வழிய வந்து செய்யறது கிடையாது ஆனா அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய மனம் வந்து பிரக்னையில இணைந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த பிரபஞ்ச பிரக்னையாகவே அவங்க இருக்கிறதுனால உங்களுடைய கோரிக்கையை வந்து பிரக்னையை உடனே மறுபரிசீலை செஞ்சு அதை தீர்த்து வச்சிருது அவங்க மூலமாக அவ்வளவுதான் நடக்குது அவங்க ஒரு கருவி அவ்வளவுதான் அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு குறைய மனம் விட்டு சொல்றீங்க அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படியா அப்படியான்னு எல்லாம் கேட்டுக்குவாங்க உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை போற கேட்டுக்குவாங்க ஆனால் கேட்கறது வந்து அவங்க தன்னுடைய தனிப்பட்ட விஷ்டி மனோசக்தியின் மூலமாக அதை கிரகிக்கிறது கிடையாது பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியில் இருக்கிற பிரக்னையின் மூலமாக அவங்க அதை கிரகிக்கும் போது பிரக்னைக்கு தெரிய வருது என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்கிறது உடனே அது தனக்கு தேவையான சொல்யூஷனை அங்கிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுடைய குறைகள் அங்கே நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்றீங்க இவர் மிகப்பெரிய மகான் இவர் மிகப்பெரிய ஞானின்னு அவரை போய் அடிக்கடி பார்க்கவும் தரிசிக்கவும் ஆசைப்படுகிறீங்க இப்போ இதே நிலைப்பாடு தான் கோயில்கள்லையும் நடக்குது இப்ப ஆலய வழிபாடுல போய் நீங்க கடவுள் வழிபாடு பண்ணும்போது நம்ம அங்க என்ன பண்ணிருக்கோம் கோயில்கள்ல அதுக்குண்டான விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணி அங்க இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியை பிரக்னையை வந்து அங்க இயங்குற மாதிரி அது அதீத சக்தியோட அங்க செயல்படுற மாதிரி அங்க ஒரு ஆக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறதுனால உங்களுடைய குறைகளை போய் நீங்க அந்த கோயில்கள் சொல்லும் போது உடனே அந்த பிரக்னையை என்ன பண்ணுது விழிச்சுக்குது ஓ இவருடைய குறை இப்படி இருக்கு இதை நம்ம தீர்த்து வைக்கணும் இந்த இந்த விருப்பத்துக்கு மாற்றுதெல்லாம் இவர் நடைமுறை பண்ணிட்டு இருக்காரு சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்க என்ன கேக்குறீங்களோ அதாவது இங்க என்ன பண்ணும்னா இப்ப நான் சொல்றேன் இந்த பிரக்னை வந்து ஈஸ்வர பிரகனை சொல்லிட்டு இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு எது சரி தவறுனாலும் அதை பார்க்காது நீங்க எதை விரும்புறீங்களோ அதை ததாஸ்துன்றும் அவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு வந்து அது நன்மையா தீமையான்னு தெரியாம கூட நீங்க அதை வேண்டிக்கலாம் ஆனா அந்த வேண்டுதல் உங்களுக்கு நடைபெற்று விடும் அது பிரபஞ்ச பிரக்னையினுடைய நேதிப்படி நடக்கும் அப்ப இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பிரக்னையினுடைய இந்த நியதியில நான் எப்படி இருக்கிறேன் இப்ப இந்த பிரக்னை நாணிகளுக்கும் சத்தர்களுக்கு மட்டுமே இது சாத்தியமா இப்ப என்ன மாதிரி சாதாரண மனிதனுக்கு இது சாத்தியமா இல்லையா அப்படின்னு கேட்டா உங்களை சாதாரண மனிதனுக்கு இது சாத்தியம்தான் நமக்குள்ளும் அந்த சக்தி நிறைஞ்சுதான் இருக்குது நம் குறைகளை நாமே தீர்த்து கொள்ள முடியும் ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்முடைய தனி பிரகனையிலிருந்து பிரபஞ்ச பிரகனையோடு இசைந்து நம்ம இயங்கினா மட்டும்தான் அது நமக்கு சாத்தியமாகும் அப்போ நம்ம இந்த பிரபஞ்ச பிரக்னை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்காம நம்ம தனித்துவமான நம்முடைய உணர்வோட நம்ம இயங்கிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை ரெண்டாவது நினைக்க வேண்டிய அவசியமும் பெரும்பாலும் இல்லாமல் போயிடுது அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் நம்மளுடைய பிரகனை வந்து தனித்துவமானது கிடையாது இது ஈஸ்வர பிரகினை நம்ம எப்போ புரிய வருதோ அப்படி இந்த இயக்கமெல்லாம் ஈஸ்வர இயக்கம்னு நமக்கு தெரிய வந்ததோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அதோட இயக்கத்தை அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு பயணிக்க வேண்டியதுதான் பட் ஒரு சராசரி மனிதனுக்கும் ஞானிக்கும் உள்ள இங்க வித்தியாசம் என்னன்னா இப்போ இந்த விஷயங்கள் ஞானிக்கு புரிஞ்சு போயிட்டதுனால அவர் என்ன பண்றாருனா இந்த நடக்கிற நடப்ப அப்படியே என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்குவாரு ஆனா அக்னானி என்ன பண்ணுவான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ள வாங்கிட்டா அப்ப நான் இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி மாத்த போறேன் ஆனா எனக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நான் சாதகமாக சிரிப்பிக்க போறேன் அப்படின்லாம் அவன் முயற்சி எடுப்பான் எடுத்தா அதுவும் நடக்கத்தான் செய்யும் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா அவன் வந்து ஒரு தனித்துவமானவன் கிடையாது அவன் ஈஸ்வரனுடைய ஒரு அங்கம் அப்போ அவனுக்கு என்ன தேவையோ அவனுடைய ஆசைகள் என்னவோ அது அவன் தனித்துவமான மனதில் அந்த ஆசையை சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு அவன் ஈஸ்வர சங்கல்பத்தோடு அதை இணைஞ்சி நடைமுறைப்படுத்தினா அது அவனுக்கு சாத்தியமாகறதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறான் எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் வாழ்வுன்ட்டு நம்மளுடைய எண்ணங்களை விரிவுபடுத்திக்கிட்டு நம்ம இந்த உலகில் விஷயங்களுக்காகவும் நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கிறோம் இப்போ ஒருத்தன் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா அவன் அந்த சிந்தனைகளை நோக்கி அவன் நகரும் அவனுக்கு அது சாத்தியம் ஏன்னா அவனுடைய எண்ணம் பணத்தை நோக்கி இருக்கு ஆனால் இப்போ இந்த பணத்தை நோக்கி போறது தப்பா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா எங்க பிரபஞ்ச படைப்புல எது சரி எது தவறு எல்லாமே ஈஸ்வரன் தானே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நோக்கி பயணங்க ஆனா அந்த பயணத்தினுடைய இலக்கு நமக்கு திருப்தியை கொடுக்குதா அப்படிங்கிறது ஞானிக்கு தெரியும் அஜ்ஞானிக்கு தெரியாது இப்ப ஞானி ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த ஆசைப்படுறான்னா அவனுக்கு அந்த விஷயத்தினுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு தெரியுமா அவனுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியும் கொடுத்து எப்போ ஒரு விஷயம் சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கவில்லையோ அப்போ அவன் அக்ஞானிதான் ஏன்னா அவனுக்கு புரியாம அந்த விஷயத்தை செஞ்சு அதில் சங்கடங்களை ஏற்படுத்திக்கிறான் அதனால அவன் சுகதுக்கங்களுக்கு ஆளாகிறான் அப்போ ஒரு தெளிந்த ஞானி அந்த மாதிரி ஒரு சங்கல்பங்கள்ல சங்கடங்கள்ல சிக்கிக்கவே மாட்டான் அவனுக்கு தெரியும் தன்னுடைய ஒவ்வொரு சாதனைகளும் ஆக்கப்பூர்வமானது அது ஈஸ்வர சங்கல்பத்துல இயங்கிட்டு இருக்கு அந்த இயக்கத்துக்கு நான் முழுமனதோட நான் ஒத்துழைக்கிறேன் அப்படி ஒத்துழைக்கும் போது என்னுடைய நினைப்பு என்ன நடக்குதோ அது நடக்கும் எனக்கு தேவையானதெல்லாம் நடந்துடும் அப்போ நானே தான் இந்த ஈஸ்வரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த ஞானி தெல்ல தெளிவாக புரிதலோடு பயணம் பண்ணுவோம் அவன் உண்மையான ஞானி இப்போ நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கியிருக்கோம் ஆனால் நம்ம நடைமுறைக்கு வரமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் நம்மளால் நடைமுறைக்கு வர முடியல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனதோடு நினைக்க முடியல நாம் அங்கே சறுக்குறோம் இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ நான் ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு எவ்வளோ நேரம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் நீங்கள் விசாரம் பண்ணி பாருங்க சில வினாடிகள் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க திருப்பி உங்களுடைய என்ன ஆலைகள் என்ன பண்ணணுன்னா வேற ஒரு விஷயத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு திருப்பி நீங்கள் டைரக்ஷன் மாறி போகிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுது எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையாக நடக்குது நீங்கள் நினைக்கிறதுக்கு எல்லாமே நேர்மாறான விஷயத்தை நீங்கள் நடந்துக்கிட்டு அதுக்கு காரணம் உங்களுடைய மனம் தான் நான் நீங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டப்படுங்கிறேன் அப்போ இந்த மனோசக்தி எப்போ வந்து ஈஸ்வர சக்தி ஆகிய பிரஜினையோடு இணைந்து செயல்படுதோ அப்போ நீங்க நினைக்கிறது உங்களுடைய எண்ண வலிமைகள் வந்து பலமாக இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய மனதை நீங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய விசாரத்தின் வாயில்தான் அதை நீங்கள் கண்காணிக்க முடியுமே தவிர இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி உங்களுடைய மனசை வாட்ச் பண்ணலாம் முடியாது ஏன்னா இங்கே நீங்கள் தனித்துவ மனமாக இங்கே இயங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களும் உங்களுடைய ஆசா உங்களை அப்படி அலைக்கழிக்க வச்சுட்டு இருக்கு இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான விஷயம் ஆனா இந்த வேதாந்த பாடத்திட்டத்தை நம்ம படிச்சுக்கிட்ட பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க நான் தனித்த உடல் அல்ல தனித்த மனமல்ல அப்படின்ட்டு நீங்க எப்ப புரிஞ்சிக்க முடியுமோ அப்ப ஈஸ்வர உடம்புக்குள்ள வந்துடுறீங்க விராட்டு ஆயிடுறீங்க அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுடைய உடம்பு தான் அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுடைய உடம்பு ஆயிட்டா இந்த மொத்த மனசும் உங்களுடைய பிரஜினை தான் அப்ப இதுல நீங்க என்ன நீங்க செய்ய போறீங்க அதாவது காரித்த செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறத நீங்க ஒரு பார்வையாளன்னா பார்க்கத்தான் செய்வீங்களே தவிர நீங்க வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்ப இந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோமா அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வரவே இல்லைங்கிறதா இப்ப நான் சுட்டி காட்ட விரும்புறேன் இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்மளை நம்மளே சுயபிச்சாரம் பண்ணி நம்மளை நம்ம சரிப்படுத்திக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இப்ப அக்னியானி என்ன பண்றான் இந்த மாதிரி ஈஸ்வர சக்திக்குள்ள விளையாம தன்னை தனித்துவமா வச்சுக்கிறதுனால அவனுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வந்துடுது பொறாம வந்துடுது கோபம் வந்துடுது ஏக்கம் வந்துடுது பகைமை உணர்வு வந்துடுது ஆசைகள் அதிகமாயிடுது பயம் வன்முறை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தன்னுடைய மனதில போட்டு பதிச்சுக்கிட்டு அதை நோக்கி நடைப்பயணம் பண்றான் அதனால பல்வேறு சிரமங்களை அவன் சந்திக்கிறான் ஏற்றத்தாழ்வுகளாக சிக்கிக்கிட்டு சீரழியறான் இப்ப இது ஒரு சாதாரண சராசரி மனிதனுடைய நிலைப்பாடு ஆனா இந்த வேதாந்த பாடங்களை படிச்சு இந்த உன்னி அறிவாயங்கிற இந்த பத்து பாடத்திட்டங்களை படிச்சுட்டு நாம் அதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப இதை வந்து நம்ம ஒரு ஏட்டுச்சுரைக்காய் மாதிரி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் ஆனா அனுபவங்கிறது நமக்கு ஆகவே இல்லை அப்படிங்கறதுதான் இந்த பாடத்திட்டத்துல புரிய வைக்கிறதுக்காக எடுக்கப்படுது இப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும் இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க வந்து பிரபஞ்ச தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த பிரபஞ்ச தியானங்கிறது தியானித்தல் அப்படின்னா ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு பொருளை நோக்கி தியானம் பண்றத பத்தி இப்ப நான் இங்க சொல்ல வரல நமக்குள்ள நம்ம திரும்பி நான் இருக்கிறேன்னுங்கிற தன்னுடைய இருப்புல எப்பெல்லாம் உங்களால் இருக்க முடியுதோ அந்த இருப்பு இந்த மொத்த பிரபஞ்ச இருப்பு அப்படின்னு உங்களுக்கு புரிய வர்றது தான் இந்த பிரபஞ்ச தியானம்னு நான் சொல்ல வரேன் இப்ப பொதுவாக தியானம்னா என்ன தியானித்தல் எதை நோக்கி தியானிக்கிறோம் ஏதோ ஒருமுகப்பாட்டுக்காக ஒன்றை நோக்கி தியானிக்கிறோம் அது நீங்க வந்து ஒரு மலரை நினைச்சு தியானிச்சாலும் தியானந்தான் ஒரு கடவுள் உருவத்தை நினைச்சு தியானிச்சாலும் தியானம்தான் ஆனா இந்த தியானம் என்ன நம்மளை பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பொருள்ல போய் நம்மளை சிக்க வச்சிடுது அதுதான் நமக்கு என்ன பண்ணுவோம் ஒரு கடவுள் மேல ஒரு அபிமானம் வந்துருச்சுன்னா அந்த கடவுள் உருவத்தியே தியானம் பண்ணி பண்ணி அந்த கடவுள் அப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்மளால விடுபட முடியல அந்த விடுபட முடியாத தன்மையில நம்ம இது போன்ற வேதாந்த பாடத்திட்டங்களை படிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே இப்ப யாரெல்லாம் சிவபெருமான் மேல அதீத ஆசைகள் வச்சிருக்காங்களோ அன்பு வச்சிருக்காங்களோ அவங்க உடனே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி தன்னை சிவபெருமானாகவே மாத்திக்கிறாங்க உடனே என்ன பண்றேன் கையில ஒரு உடுக்க வச்சுக்கிறாங்க உடனே புடித்தோல் மாதிரி ஒரு ஆடையை போட்டுக்கிறாங்க அப்படி நானே சிவம் நானே பிரம்மம்னு ஆடிக்கிட்டு இருக்காங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒரு அகங்காரத்தில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலைப்பாடுதான் இங்க இருக்கிற தற்போதைய பிரம்மன் அனுபவங்கள் எல்லாம் அப்போ அகம் பிரம்மாஷ்மி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா இறைவன் பிரம்மம் எப்படிப்பட்டவன் தெரியாததுனால ஒரு உருவத்திலேயே இறைவனை பார்த்து பார்த்து பழகின மனசு தன்னை அகம் பிரம்மாம் அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த உருவத்துக்குள்ளேயே ஒரு மேக்கப் போட்டுக்குது போட்டுக்கிட்டு சிவருமான் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது இல்லைன்னா ஒரு அம்பால் வேஷம் போட்டுக்கிட்டு நானே அம்பால்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது இப்ப இதெல்லாம் என்ன நடக்குது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசு தன்னைத்தானே ஏமாத்திக்குதுங்கறத நல்லா தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க ஏன்னா இங்க வந்து எல்லாமே இந்த மனோவியாபகம் விருத்திகள் என்ன பண்ணுதுன்னா நம்மளை நிறைய ஏமாத்திக்கிட்டு இருக்கு நம்ம அதுல இருந்து புரியாமையே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த புரிதல் நமக்குள்ள வராதனாலதான் இந்த பாடத்திட்டங்கள் எத்தனை தடவை கூறப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் நம்ம சரிக்க கீழே போயிடறோம் ஒரு பத்து படி ஏறுறோம் பதினோராது படி கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒன்னாம் கிளாஸ்க்கு வந்துடும் ஏன்னா இப்ப நம்ம பரமபத விளையாட்டை நம்ம மறந்துடக்கூடாது இந்த பரமபத விளையாட்டுல நம்ம தாயம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் முதல் தாயமே விழாது ரொம்ப கஷ்டப்பட்டு தாயம் போட்டு முதல் காய நகர்த்துவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ரெண்டு மூணு நகர்ந்து போன உடனே ஒரு ஏணி கிடைச்சிடும் சூப்பரா ஏறி மேல போயிடுவோம் அப்புறம் பாருங்க ஒரு பாம்பு கடிச்சு நேர கீழே வந்துடும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இது எதுக்காக சொல்லப்பட்டு இருக்கு பரமப்பதம் விளையாட்டுடைய சாராம்சம் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உயிரிழநிலைக்கு போகிறதுக்கு பல்வேறு தடைகள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறதா இங்க சொல்ல வர்ற அப்ப கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்ச தியானத்துல நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா ஒண்ணு செய்யாம நமக்குள்ளேயே நம்ம கவனத்தோட நம்ம இருப்பில் நம்ம இருந்தோம்னா அதுதான் பிரபஞ்ச தியானம் ஏன்னா என்னுடைய இருப்பு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய இருப்பில் நான் எப்பெல்லாம் இருக்க முடியுதோ அதுவே என்னுடைய மொத்த பிரபஞ்ச உடலாக மாறி அந்த மொத்த இருப்பு என்னுடைய தான் தெரிய வந்துடும் ஏன் இந்த மொத்த இருப்பில் இருக்கணும் ஏன்னா இப்போ நான் இந்த உலகத்தில் இயங்கு அவருமே நான் ஒரு உடல் மனம் எடுத்து இந்த விவாதிக்குள்ள இருக்கிறதுனால இந்த இயக்கத்துக்கு நான் கர்த்தா இந்த இயக்கத்துக்கு நானே போக்தா ஆனா எப்படிப்பட்ட கர்த்தா போக்தா தனித்துவமான ஒரு மனிதனாக இருக்கிற கர்த்தா போக்தா கிடையாது ஈஸ்வர போக்தா ஈஸ்வர கர்த்தாவா நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க இந்த பிரபஞ்ச தியானத்துலதான் பிடிக்க முடியும் இல்லைன்னா என்ன நடக்கும் தனித்துவமான கர்த்தா போக்தாவது என்ன நடக்கும்னா சுயநலம் வந்துடும் இந்த சுயநலத்துல என்ன ஆகணும் எதிரொலிக்கிறவன் மேல விருப்பு விருப்புக்கு ஆட்பட்டுடுவான் அவன் என்ன அப்படி செய்யறான் இவன் என்ன இப்படி செய்யறான் இப்ப இந்த பிரச்சனை தான் இன்றைக்கு இந்த பாடத்திட்டத்துல பல பேரால வர முடியலன்னு நான் சொல்ல வரேன் ஏன் தெரியுங்களா இவன் என்ன பெருசா சொல்லிட போறான் ஏற்கனவே மகான்கள் சொல்லாத விஷயத்தையா இவன் சொல்லிட போறான் ஞானிகள் வல்லலார் சொல்லாத இவன் சொல்லிட்டு போறானா இல்ல திருமலர் சொல்லாத சொல்லிட்டு போறானா ரமண மகர்ஜி சொல்லாதவன் சொல்லிட்டு போறானா இவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த பாடத்திட்டங்கள்ல பெரும்பாலானவங்கள வர முடியல ஏன் இந்த மனோபாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் மனம் பக்குவம் தூய்மையாகலன்னு நான் நீங்க சுட்டி காட்ட நல்லா புரிஞ்சுக்குங்க யாருக்கு மன தூய்மை இருக்கிறதோ தன்னுடைய உண்மை சொரூபத்தை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ள இங்க ஏற்றத்தாள்கள் கிடையாது ஏன்னா ஒரு சாதாரண பாமரன் கூட நமக்கு உபதேசம் பண்ண முடியும் அதை நம்ம ஏற்றுக்கிற பக்குவம் எப்போ வரும்னா ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்தால் மட்டும்தான் வரும் அது வந்து திருக்குறள் இது மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுது ஆனா நம்ம படிக்கிறோம் ஆனா நடைமுறைக்கு வர்றதே கிடையாது அந்த குரல் இப்போ எனக்கு வரல எவ்வளவோ விஷயங்களை வந்து நம்ம ஏன் உதாசீனம் பண்றோம் அப்படின்னா நம்ம அவங்களை நமக்கு வேறாக பாக்குறோம் இவர் என்ன நமக்கு பெருசா சொல்லிட்ட போறாரு இவர் என்ன நமக்கு செஞ்சிட போறாருன்னா இங்க ஈஸ்வர காரியம் நடந்துகிட்டு இருக்கு எதை நோக்கி நம்ம நகர்றோமோ அதுக்குண்டான சிக்னல் சைன் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு அந்த சைன்ல நம்ம உள்ள போய் என்ட்ராயி அத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்சா நம்ம வந்து ஒரு பயண பாதையில சரியா பயணிக்கிறோம்னு அர்த்தம் இல்ல எனக்கு அது புரியல சைன் எனக்கு புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்குண்டான மெச்சூரிட்டி வரலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லா விஷயம் புரிஞ்சிடாது இல்லையா ஆனால் அதுக்கு எப்பெல்லாம் ஒரு விஷயம் சரி தவறுன்னு புரிய வருதோ அப்போ அது தன்னை சரியான படி வழி போகும் அது மாதிரி தான் இங்கே எல்லாமே அதனால இங்கே சொல்ல வர்ற விஷயம் வந்து யார் சொல்கிறாங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க இந்த ஈஸ்வர காரியம் நடந்துகிட்டு இருக்கிறதுல நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் அதுக்கு எப்படியெல்லாம் எனக்கு சிக்னல் கிடைக்குது அந்த சிக்னல் நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு தனித்துவமான புரிதல் ஒரு விவேகம் உங்களுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பாதையினுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியும் இதை வந்து நம்முடைய வேதாந்தா சொல்லுவது சாதன சதுஷ்டயத்துல விவேக வைராக்கியத்தை பத்தி பேசுது அப்ப ஏன் விவேகத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா விவேகிகளுக்குத்தான் இந்த பாதையில வந்து முடிவை அடைய முடியும் இலக்கை அடைய முடியும் ஒரு சராசரி மனிதனால இதனுடைய இலக்கை அடைய முடியாது அவன் மீண்டும் மீண்டும் அந்த பயண பாதையில் சுத்திக்கிட்டே இருப்பான் ஏன்னா பிறப்பு இழப்புங்கிற அந்த சக்கரத்துல இருந்து விடுபட முடியாத நிலை யாருக்கு உண்டாகுது அந்த மனதிற்கு உண்டாகுது அந்த சூட்ச மனம் மீண்டும் மீண்டும் ஸ்தூல உடலை தேர்ந்து எடுத்துக்கிட்டு திருப்பி திருப்பி தன்னுடைய பாதையிலேயே பயணம் பண்ணிட்டு இருக்க தவிர அதனுடைய ஆசாபாசங்கள் கேட்ட உடல்களை தேர்ந்தெடுத்துக்கதே தவிர இந்த உடல் கடந்து அந்த உன்னத உணர்வாக நான் மாறணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள அந்த நுழைய தயாராகவே இல்லை ஏன் தயாரா இல்லைன்னா அதுக்கு அதை புரிஞ்சுக்கிற அறிவு பரிமாணத்துல வளரவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லப்படுது அப்போ இப்ப இந்த உயர் அறிவு பரிமாணத்துக்குள்ள யாரெல்லாம் வரும் அப்படின்னா அவங்க அந்த பிரக்னையை பிடிச்சு கொள்ளக்கூடிய பிரீக்குவன்சிக்குள்ள என்ட்ராயிட்டாங்கன்னு அர்த்தம் அவன் மற்றவர்களால் அப்படி வர முடியல அப்படின்னா அந்த பிரகனையை புரிஞ்சுக்கொள்ள ஃப்ரீக்குவன்சி அவங்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னு அது அப்போ இதை என்ன சொல்றாரு கடை கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு இது அவர் எடுத்து சொல்றாரு அவருடைய பாணியில எவ்வளவோ விஷயங்கள் அவர் எடுத்து சொல்றாரு பக்தியிலையும் கொடுத்து பார்த்தாரு ஞானத்திலையும் கொடுத்து பார்த்தாரு யாரும் அதை புரிஞ்சுக்கிற சக்தியே இல்லை அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு வாரம் விரக்தி ஆயிட்டு நான் கடை போட்டேன் ஆனால் இந்த கடையில கொள்முதல் பண்றதுக்கு ஒருத்தனும் வரல இப்போ இந்த கொள்முதல் பண்ணாததுனால நான் இந்த கடையை மூடிடுறேன்னு சொல்லிட்டு அவர் மூடிட்டு போயிட்டார் இப்போ என்னுடைய நிலையை அதே தான் இப்போ நான் இங்கே செஞ்சுட்டு இருக்கிற இந்த காரியங்கள்ல எப்படியாவது இந்த விஷயத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்தணும் எல்லாருமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு திரும்பணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நடக்கலை ஏன்னா அதுக்குண்டான சூழ்நிலைகள் இங்கே இருக்கிற மனசுக்கு இன்னும் பக்குவம் ஆகலைன்னு நான் சொல்லப்படும் அப்போ நமக்கு என்ன புரியும் அப்போ சரி ஓகே இப்போ நம்ம இந்த பாதையில் அவங்க அவங்க பயணிக்கட்டும் நம்ம வந்த வேலையை நம்ம இந்த உடம்போட முடிச்சுட்டு போகலாங்கிற ஒரு தனித்துவமான நிலைப்பாடு தான் பெரும்பாலான ஏற்படுத்திக்கிறாங்க அப்போ இப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த பிரக்னை எப்படி இருக்கிறது இந்த பிரக்னையின் மூலமா இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாகி இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு பொருள்கள் இருக்கு மிருகங்கள் இருக்கு நிறைய ஜந்துக்கள் ஜீவராசிகள் மனிதர்கள் நட்சத்திரங்கள் கூடானு கோடி கோள்கள் கேலக்ஸின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் பூரா எல்லையற்ற விஷயங்கள் நிறைந்திருக்கிறது இப்ப இது எதனால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையில் இதெல்லாம் ஒரு பொருளால் தான் ஆக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பறவெளி இன்னொன்னு சக்தி இந்த ரெண்டே விஷயம்தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு இப்ப இதுல பரமனும் சக்தியும் அடிப்படையில் ஒண்ணுதான் ஏன்னா இங்க பரமன் அந்த பரமனுக்கு வேறாக சக்தி அப்படின்னு பிரிச்சுக்கலாம் பார்க்க முடியாது இப்போ இந்த வேதாந்தத்தில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இப்போ சத்தியம் ஜெகத் மித்தியான உடனே இந்த ஜகத்து வந்து நமக்கு தேவையற்றது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வர்றதுனால இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம வந்து பயன்படுத்த முடியாமையே போய் பிரம்மங்கிற ஒரு அகங்காரத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிக்கிட்டு அது மனோபாவத்தில் நுழைஞ்சிக்கிட்டு நம்மளை நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு பெரும்பாலான வேதாந்திகளும் ஞானிகளும் இங்கே இப்போ நம்ம பார்க்குற விஷயம் எப்படி இருக்குன்னா அப்படியே தன்னுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு சந்யா வாடையில் உக்காந்துக்கிட்டு கையை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்போ நானே பிரம்மம்னு சொல்லிகிட்டு இருக்கலாமே தவிர இந்த பிரபஞ்ச சக்தியில நானே தான் எல்லாமா இருக்கிறேன்னு தெரியாததுனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் இப்போ எப்போ இந்த பிரபஞ்ச சக்தி என்ன இருந்து பிரிக்க முடியாதுங்கிறது நமக்கு தெரிய வருதோ அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியில இருக்கிற லீலா வினோதங்களை நம்ம என்ஜாய் பண்ண முடியும் இந்த என்ஜாய்மெண்ட் யாருக்கு ஈஸ்வரனுக்கு இப்போ அந்த ஈஸ்வரனுடைய என்ஜாய்மெண்ட்ல வந்து இது சரி இது தவறுன்னு நம்ம ஏதாவது பிரித்து பார்க்க முடியுமா ஒவ்வொன்றும் தேவையாக இருக்கிறனால தான் அவன் என்ஜாய் பண்ணுறான் அப்போ அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவன் செய்யட்டுமே நாம ஏன் அதை போய் தடுக்கணும் தடுக்கணும்னு நினைக்கிறது மனசு தானே இப்போ ஒருத்தன் செய்யக்கூடிய காரியத்தில் சரி தவறுன்னு பிரித்து பார்க்கறது எது இந்த மனசு தான் இப்போ நான் செய்கிற தவறுன்னு நான் ஒரு நேதிகளை வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் செய்கிறது தவறுனு ஒரு நேதி வச்சுக்கும் எனக்கு என்ன பண்ணுறது ஏற்றத்தாழ்வுகள் வந்துருது ஏன் அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் நம்ம அவனை பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நம்ம பல விஷயங்களை வந்து இழந்துடுறோம் இந்த பிரபஞ்சத்தில் அனுபவிக்கு தெரியாமல் இழந்துடுறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அனுபவிக்க தெரியாம நம்ம இருக்கிறோம் இது ஒரு பக்கம் அப்படியே நடக்கட்டும் இப்போ இந்த மாதிரி வெட்ட வெளியில அதனோட சக்தியாக பிரக்னை இருந்துகிட்டு இருந்தா கூட அந்த உணர்வு இருந்துட்டு இருந்தா கூட இந்த விஷயம் வந்து நம்ம ஒரு இடத்துல சறுக்குறோம் என்ன தெரியுமா இதுல வந்து கடவுளுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தனியா உள்ள கொண்டு வரும் இப்போ இந்த பிரக்னை வந்து இயக்கத்துல இருந்துகிட்டு இருக்கு அது வந்து ஈஸ்வர காரியமா மனோசக்தியா இயங்கிட்டு இருக்கு அது எல்லாம் இல்லாத ஒரு வெட்ட வெளியா எங்கும் நிறைஞ்சிருக்குது இப்ப நம்ம இந்த கடவுள் வந்து ஒரு தனி விஷயமா புகுத்தப்பட்டதுனால நம்முடைய பாடத்திட்டங்கள் அப்பாற்பட்டு சராசரி மனிதனுக்கு ஒரு கடவுள் ஒரு விஷயம் புகுத்தப்பட்டதுனால அவன் என்ன நினைக்கிறான் இப்ப கடவுளுங்கிறவர் எப்படி இருப்பாரு இப்ப இந்த கடவுள் எங்க இருப்பாரு அல்லது எப்படிப்பட்ட கடவுளை நம்ம தரிசனம் பண்றது அப்படிங்கிற மாதிரி சில சந்தேகங்களுக்குள்ள ஆட்பட்டுறான் இப்ப நம்ம இங்க முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரிதான உண்மை என்னன்னு சொன்னா இப்ப இந்த கடவுளுக்கு ஒருத்தர் இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு சொல்லப்பட்டதுனால இப்ப அந்த கடவுளை பார்க்காம ஆசைப்படுறான் அவர் எப்படி இருப்பாரு இந்த உயிர்கள் தோன்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவனுக்குள்ள நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணி அதை நோக்கி அவன் நகரத்துல நிறைய சந்தேகங்கள் எழுந்ததுனால தான் அவன் தன்னுடைய சுயநிலைய வந்து மறந்துடுறான் சுய உணர்வை விட்டுடுறான் இப்ப நாம என்ன இங்க சொல்ல வரோம் நம்ம பாடத்திட்டத்தின் மூலம் என்ன சொல்ல வரோம்னா இந்த பிரக்னை இருக்கு இல்லையா உணர்வு இருக்கு அந்த உணர்வுடைய பரிணாமம் இருக்கு பாருங்க அதான் உடல்கள் வாயிலாக தன்னை வெளிப்படுத்திக்கிற ஒரு பரிணாமம் இருக்கு இப்ப இந்த பிரபஞ்ச பிரக்னை எப்படி இருக்குன்னா எல்லாம் இல்லாம எங்கும் நிறைஞ்சிருக்கு ஆனா அந்த பிரக்னை வந்து எதற்குள்ளெல்லாம் ஊடுருவி இருக்கு எல்லா உடல்களுக்குள்ளும் ஊடுருக்கு ஒரு ஜட பொருள் ஆகிய மனிதன் வரைக்கும் அது உள்ள ஊடுருவி தான் இயங்கிட்டு இருக்கு இந்த இயக்கத்துல ஒரு கல்லு வந்து தன்னை தெரிஞ்சுக்க முடியுமா இந்த பிரக்னை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தெரியாது ஒரு தாவர உடல் தெரிஞ்சுக்க முடியுமானா அது ஓரளவுக்கு தான் தொட்டா தன்னை யாரோ தொடுறாங்கிற ஒரு உணர்வு நிலையில மட்டும் அது இருக்கும் அதுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப இந்த அறிவு பரிமாணம் இந்த உணர்வு பரிமாணம் எங்க வந்து முடிவடையுதுன்னா மனிதன்ல தான் முடிவடையுது அப்போ இங்க உயரிய பிறப்பு வந்து மனித பிறப்பு அரிதறி மானிடராய் பிறத்தல் அறிதுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உடல் கிடைச்சிருக்கு அந்த உடலுங்கிற ஒரு உபாதிக்குள்ள இந்த பிரக்னையை வந்து பூரண பிரகாசமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்துருக்கு அப்ப அப்படிப்பட்ட இந்த பரிணாம பாதை இப்ப எதை அழைச்சுக்கிட்டு போகுது பயண பாதையில எதை அழைச்சுக்கிட்டு போகுது தனித்துவமான இந்த ராமசாமியோ குப்புசாமியோ அழைச்சிக்கிட்டு போகுதானா கிடையவே கிடையாது அந்த பரிணாம பாதையில பிரபஞ்சம் தன்னை அழைச்சுக்கிட்டு போகுது ஏன்னா இங்க நீங்கள் தனித்துவமான உடல் கிடையாது நீங்க இந்த பிரபஞ்சம் ஆனா நாம இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா நமக்குள்ள வந்து எனக்கு வைக்கப்பட்ட பெயர் என பிறப்பினுடைய அடிப்படையில நான் என்ன ஜாதிங்கிறத நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் நான் நான்கிற ஒரு தனித்துவத்தை நமக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் பிரபஞ்சம் மறந்துட்டோம் சொல்ல வரேன் அப்போ நான் உண்மையிலே பிரபஞ்சம் அப்ப என்னுடைய பாதை பரிணாம பாதை எங்க போய் முடிவடைய போகுது அப்படின்னு நான் எனக்குள்ளேயே சுயபசாரம் பண்ணி பார்த்தேன் அந்த பரிணாம பாதையில உயர்வாக நிலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சரியான உபாதி இந்த மனித உடல் அப்படின்னு யாருக்கு தெரியுதோ அவங்க தன்னுடைய விவேகத்தின் வாயிலாக தன்னைத்தானே விசாரிச்சு பார்த்து இதுவரைக்கும் நான் கடந்து வந்திருக்கிற பாதையின் போக்கிலிருந்து நான் எப்படியெல்லாம் மேலே வந்திருக்கிறேன் ஒரு சாதாரண தாவரங்களை தொடங்கி புழு பூச்சி ஊர்வன பரப்பனை மிருகங்கள் அப்படின்னு நான் பயணம் பண்ணி என்னுடைய சுய உணர்வு எந்த இடத்துல அதிகமாக எனக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்த மனித பிறவியிலே நான் என்ற என்னை நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய மகத்தான ஒரு அற்புதத்தை இந்த பிரக்னை எனக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது புரிய வரும் ஏன்னா நம்ம இதை உடல் கடந்து பயணிக்கணும் உடல் குள்ள சிக்கிட்டு இருக்க வரைக்கும் இதான்ஸ் நமக்கு சுட்டி காட்டுது ஆனா நமக்கு புரிஞ்சுக்க சக்தி பத்தலை எப்போ நீங்க வந்து தன்னை தான் உணரக்கூடிய அந்த தனித்துவமான அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்குள்ள வரீங்களோ அந்த பிரபஞ்ச பரிணாம பாதையில தன்னை உணர்ந்து கொள்கிறீங்களோ அப்போ நீங்க விராட் புருஷங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் நீங்களாகத்தான் இருக்கிறீங்க இந்த மொத்த பிரக்னையும் நீங்களாகத்தான் இருக்கிறீங்க அப்ப இந்த விராட் சொரூபம் ஆகிய பிறப்பு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா ஒரு தனி ஆளா இருக்குது ஆனா அந்த தனி ஆள் எப்படி ஒரு தனித்தான ராமசாமி குப்புசாமியா இல்ல இந்த மொத்த பிரபஞ்சமாக இருக்கிறது இந்த மொத்த பிரபஞ்சம் ஒரு தனி ஆள் அந்த தனி ஆளை இந்த சாஸ்திரம் ஈஸ்வரன்னு சொல்லுது இப்ப நான் ஏன் இது விளாவறியா உங்களுக்கு விளக்கிட்டு வரேன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்தாதான் உங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சுரூபம் தெரியும் உங்களுடைய சொரூபம் உங்களுக்கு தெரியும் போதுதான் உங்களுடைய அறிவு உங்களுக்கு பிரகாசிக்கும் ஏன்னா இங்க நீங்களேதான் எல்லாமே இருக்கிறீங்க ஆனா நான்கிற அந்த அறிவு உங்களுக்கு ஒரு எல்லைக்கு உட்பட்டு இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த உடம்புல இருக்கிற அறிவு தான் என்னுடைய அறிவு அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்துல பயணிக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த பிரம்மமும் அனுபவமாக மாட்டேங்குது ஈஸ்வரன் அனுபவமாக்க மாட்டேங்குது உங்களை நீங்க யாரும் தெரிஞ்சுக்க முடியாத சராசரி மனிதனாவே இன்றைக்கு வரைக்கும் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அப்ப இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு பிரக்னை கொண்ட ஆளாக எப்ப மாறும் விராட் புருஷனுடைய உடலுக்குள்ள எப்ப வரும் அப்படின்னா இந்த சிருஷ்டியின் இயக்கமா இருக்கிற இந்த மனசு பாருங்க இந்த மனசு வந்து பிரக்னையா மாறும்போது தான் அது சாத்தியமா அப்பத்தான் நானே எல்லாமா இருக்கிறேன் நானே இந்த மொத்த பிரபஞ்சமா இருக்கிறேன் நானே இந்த விராட் புருஷன் என்னுடைய வியாபகம் தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா எவ்வளவு ஒரு ஆனந்தம் இதுல என்ஜாய் பண்ண முடியுங்கிறத அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நான் சோயிக்கிற லட்டை வந்து அந்த டேஸ்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு அது தெரியாது அப்போ நீங்கள் அந்த லெட்டர் சுவைச்சு பார்த்தா தான் அதனுடைய முழுமையான டேஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் போது விராட் ஸ்வரூபத்துக்குள்ள நீங்கள் வந்து பாருங்க எவ்வளோ ஒரு ஆனந்தம் எல்லா என்னென்ன அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த சிருஷ்டியினுடைய இயக்கமாகிய இந்த மனம் இந்த பிரபஞ்ச மனமாக முதல்ல மாற்றிக்கணும் ஏன்னா இந்த இயக்கம் அதனுடைய இயக்கம் அதனால இந்த ஒவ்வொரு உடலும் தனித்தனியாக இயங்கிட்டு இருக்கு இதுக்கு ஏற்கனவே நம்ம வேதாந்தத்துல ஒரு உதாரணத்தை காட்டிட்டோம் எப்படி இதை பிரபஞ்சம் இயங்குது அப்படின்னு நம்ம பார்த்தப்போ ஒரு சிலந்தி பூச்சி தன் வலையை தானே பின்னி அந்த வலையை தன் மீது ஏற்றி வைத்து கொண்டு அதுல விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்போ அது மாதிரி இந்த பிரக்னையின் அறிவு பரிமாணம் இருக்கு பாருங்க அது படிப்படியா ஒவ்வொரு உடல்நிலையும் அப்படியே டிராவல் பண்ணி கடைசியா தன்னை தான் உணர்ந்து கொள்ளுது பாருங்க அந்த இடம் தான் அது ரொம்ப முக்கியமா தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடு அந்த பிரபஞ்சம் தன்னைத்தான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு அது எங்க சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நடக்க வேண்டிய ஒரு ரசவாதம் இந்த தனித்துவமான இந்த பாடிக்குள்ள நான் நான் சொல்லிட்டு இருக்க வரைக்கும் நடக்காது இந்த விராட் ஸ்வரூபத்துக்குள்ள வந்து நடக்க வேண்டிய ஒரு ரசவாதம் அது அப்படி போயிட்டா இங்க கடவுள்னு யார சொல்றது சொல்லுங்க இப்ப நம்ம வழிபடக்கூடிய கடவுள் எல்லாம் யாரு ஈஸ்வரன் தானே இப்போ ஒரு சிவபெருமான் வடிவத்துல ஒரு உருவத்தை வச்சு கும்பிட்டாலும் அது ஈஸ்வரம் தான் ஒரு விஷ்ணு ரூபத்துல சங்கு சக்கரதாரியா வச்சு வழிபட்டாலும் அது ஈஸ்வரம் தான் இல்ல நீங்க வந்து அம்பாள் ரூபத்துல ஒரு வழிபாடு பண்ணாலும் அது ஈஸ்வரம் தான் ஆனா இங்க பிரம்மத்துக்கு உடம்பு இருக்கான் உடல் இருக்கான்னா கண்டிப்பா இல்லை அது ஒரு உணர்வு அப்போ அந்த உணர்வுக்குண்டான உடல் எப்படிப்பட்ட உடல் இருக்கு ஈஸ்வர உடலா அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த பிரம்மத்தை நம்ம நேரடியா அந்த உணர்வை நம்ம பிடிக்க முடியாதனால அந்த ஈஸ்வர உடலை நம்ம உபாசனை பண்றோம் ஒரு விசுவெருமான் வடிவத்துல எனக்கு பிடிச்சிருக்குங்கனால சிவனை வச்சு வழிபடுறோம் ஒரு விஷ்ணு வடிவத்துல வச்சு வழிபடுறோம் ஆனா இங்க நம்ம கடவுள்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போய் சிக்கிக்கிட்டதுனாலதான் மூடத்தனங்களும் மூட நம்பிக்கைகளும் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டுச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்குள்ள பரப்பப்பட்டு இதன் மூலமா பிசினஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ அன்னைக்கு வந்து எதுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சித்த கொண்டு வந்தாங்க அதாவது இந்த விராட்டு உடம்புலதான் ஈஸ்வரன் இருக்கிறான் அந்த ஈஸ்வரர் தன்மையை நீ வந்து உபாசனை பண்ணுன்னா உனக்குள்ள மன தூய்மை உண்டாகும் நீ உன்னை நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த யாகம் பண்ணா இவ்வளவு லாபம் வரும் அந்த யோகம் பண்ண அந்த கிடைச்சிடும் அப்படின்னு கம்ப்ளீட் பிஸ்னஸ் மைண்டுக்குள்ள ஜனங்க வந்ததுனால இன்றைய ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அந்த புரிதலே இல்லாம அவங்கவங்க சொல்றதா சரிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு மதங்களும் இவ்வளவு பிரச்சனைகளும் சமுதாயத்துல மாத்திட்டு இருக்க முடியுது இது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் ஏன்னா மற்றவர்களுக்கு புரியுதோ இல்லையோ இந்த வேதாந்தத்தை படிச்சு இந்த பாதையில பயணிக்கிற நமக்கு இந்த தெளிவு வந்து ஆகணும் இல்லைன்னா நம்ம படிச்ச பாடம் நமக்கு வேஸ்ட்னு தான் நான் சொல்ல முடியும் அப்ப இந்த மாதிரி இந்த கடவுள் தன்மை எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து சயின்ஸும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது அதனால கண்டுபிடிக்க முடியாம அந்த உணர்வு நிலை வரைக்கும் வந்து நின்னுடுது அல்லது பிக்பேங் தியரி பத்தி பேசுது ஆனா பிக்பேங் தியரிக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா சயின்ஸ்னால சொல்லவே முடியல சரி இப்ப நாம பிக்பேங்க் தேறி வந்து கடவுளை பத்தி ஒத்துக்கல கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இந்த பிக்பேங்க் தெரிய பிறகு இந்த பிரபஞ்சம் உருவாச்சுங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனை முடிச்சிட்டா கூட இப்போ ஆன்மீகவாதியில் என்ன செஞ்சிட்டு கடவுள் ஒருத்தர் இருக்காரு அவர் இந்த உலகத்தை படைச்சு பரிபாலனை செஞ்சிட்டு இருக்காரு எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்காருன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப கடவுள் இந்த சணம் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த வினாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படி எதையாவது ஒருத்தர் கடவுள் என்ன செஞ்சிட்டு இருக்காரு இந்த பிரபஞ்சம் படைச்சிக்கிட்டு இருக்காருன்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது எப்படி தெரியுமா இருக்கு காலதேசங்களை கடந்த கடவுள் வந்து கட்டுமான பணியை செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் யோசனை பண்ணி பாருங்க இந்த காலதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரக்னை ஒரு பிரம்ம இந்த பிரபஞ்சத்தை படைச்சுக்கிட்டு என்னென்ன காரியத்தை செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா அப்ப இந்த வேலைகளை செய்யற ஒரு செயல்படக்கூடிய ஒரு கர்த்தா ஒரு இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் காலதேசங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கான் தானே சொல்லணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இறைவன் சொல்ல முடியுமா நம்ம இந்த நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எப்பெல்லாம் வந்து இந்த இயக்கத்துக்குள்ள இறைவன் வரானோ அப்போ அவன் இறைவனே கிடையாது ஏன்னா கால வர முடியாது இறைவன் காலதேசங்களுக்குள்ள வந்து நான் படைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா போச்சு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் நம்ம என்ன கான்செப்டை நம்ம சொல்ல வரமோ அந்த கான்செப்டெல்லாம் டோட்டலி கரப்ட் ஆகிடும் அப்ப என்ன நம்ம இங்க அட்வான்ஸா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா கடவுள் இந்த கணம் என்ன செஞ்சுகிட்டு இருக்காருன்னா வெறும் பார்வையாளனா தான் இருந்துட்டு இருக்காரு எதையுமே அவர் படைக்கவும் இல்லை எதையும் அவர் அனுபவிக்கும் இல்லை எதையும் அவர் அழிக்கவும் இல்லை அவர் வந்து வெறும் பார்வையாளன் அவ்வளவுதான் சரி அப்ப பார்வையாளன் சொல்ல வரீங்களே அப்படின்னு உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம உடம்பு மாதிரியே கற்பனை பண்ணிக்கிறாங்க உடனே நான் கண்ணு வழியா பாக்கிற மாதிரி கடவுள் இங்கே மேல இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இதுதான் நான் அறியாமையும் அறியாமையின்னு பல முறை பல பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரோம்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அந்த புரிதலுக்கு உண்டான பக்குவம் நமக்கு பத்தலை ஏன் பத்தலைன்னா மன தூய்மை இல்லை ஃபர்ஸ்ட் ஆல் மன தூய்மை இல்லை யாருக்கு மன தூய்மை வருகிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்ச நீதியை புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா புரிஞ்சிக்கவே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்வையாளன் உடனே அப்படியே இறைவன் மேலே இடத்துல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த பிரபஞ்சத்தை அப்படியே சிருஷ்டி அப்ப மேலிருந்து இறைவன் பார்த்துட்டு சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காருனாவே காலதேசத்துக்குள்ள வந்துடுறாரு அப்ப அப்படியா நடக்குது பார்வையாளங்கிற கான்செப்ட் அப்படியா சொல்லப்படுது அது வந்து நம்ம உலகியல் வாழ்க்கையில பாக்குற மாதிரி ஒரு இயந்திரத்தை உருவாக்குற விஷயமோ அல்லது ஒரு உருவத்தை பாக்குற விஷயமோ இங்க நம்ம சொல்ல வரல சாஸ்திரம் அப்படி சொல்லவே இல்லை அது இந்த விஷயத்துக்கு பொருந்தாது இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி படைக்கப்பட்டது யாரால் படைக்கப்பட்டதுங்கிறது கூட இங்க பொருந்தாது இந்த பிரபஞ்சம் எப்போது தோன்றியதுங்கிறது தான் இங்க பொருந்தும் படைக்கப்பட்டதுங்கிற கான்செப்டை இங்க விட்டுருணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தோன்றியது இது எப்படி தோன்றியது ஒவ்வொரு கணமும் தோன்றிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு சணமும் தோன்றிக்கிட்டு இருக்கு யாரால் தோன்றிக்கிட்டு இருக்கு என்னால் தோன்றிக்கிட்டு இருக்கு நான் தான் இதை இருக்கேன் அப்ப தோற்றத்தை பார்த்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா படைப்பு நடந்துகிட்டு இருக்கு இந்த படப்புல ஒரு இயக்கம் இருந்துகிட்டு இருக்கு இயக்கத்துக்கு பிறகு ஒரு அழிவு இருக்குதுன்னு ஒரு தவறான புரிதல் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நீங்க இதெல்லாம் உண்மையை நம்பிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்ப இப்ப என்ன இந்த இடத்துல நான் திருப்பி உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன்னா இப்ப பிரம்மம் சத்தியம் அந்த பார்வையாளன் சத்தியம் ஆனா அவன் பார்க்கிற இந்த உலகம் வெறும் தோற்றம் இது வெறும் தோற்றம் ஒரு த்ரீ டி இமேஜின் நம்ம சொன்னா எப்படி நம்மளால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது மனசு எப்படிங்க எதிர்க்கிற உருவம் வந்து த்ரீ டி நான் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது அப்படி சொல்றதுனால அது என்ன பண்ணுதுன்னா மனசுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மனசுதான் இதெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கு ஆனா பாக்குற பார்வையாளன் யாரு உணர்வு அறிவு அப்ப அந்த பார்வையாளன் எப்படி இருக்கிறான் தன்னைத்தானே அறிந்து கொள்ளக்கூடிய சுய பிரகினை அவன் தன் உணர்வு உள்ளவன் அவன் தன்னை உணராமல இருப்பானா அவன் எப்பவும் தன்னை உணர்ந்துகிட்டே இருக்கிறான் ஆனா அந்த அனுபவம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் தன்னை அறிந்தவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஒரு மிருகத்துக்கு இது கிடைக்குமானா கிடைக்காது ஒரு பறவைக்கு இது கிடைக்குமானா கிடைக்காது இல்ல மனிதர்களிலே தன்னை உணர முடியாத மனதில சிக்கிட்டு இருக்கவனுக்கு இது கிடைக்குமான கிடைக்காது ஆனா நான் இருக்கிறேன் நான் பார்க்கிறேன் என்ற சுய உணர்வு தன்னை அறிந்த தத்துவ ஞானிக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இங்க ஒரு அறிவு தான் எல்லாத்தையும் அனுபவமாக்குது அதுதான் பார்க்குது அந்த பார்க்கறது அப்படிங்கிறது என்னன்னா இப்ப படைக்கப்பட்ட பொருள் யார் இருக்கிறதுனால படைப்பா உண்டாக்குது படைப்புங்கிறது இங்கே நம்ம தோற்றம் எடுத்துக்கணும் இப்போ நீங்க பிறந்த குழந்த உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் எதிர காட்டி இது ஒரு சைக்கிள் இது வந்து ஒரு ஆப்பிள் பழம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வருது ஆப்பிள்னா இப்படிதான் இருக்கும் சைக்கிள்லாம் இப்படிதான் இருக்கும் அந்த டிஃபரன்ஸை உங்களால புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுத்தறிவு உங்களுக்குள்ள பிரகாசிக்குது இப்ப இந்த பிரகாசிக்கப்பட்ட பகுத்தறிவு எங்க பதிவாகுது உங்களுக்குள்ளே தான் பதிவாகுது அப்போ படைக்கப்பட்ட ஒரு பொருளும் அதை அனுபவிக்கிறது யாரு நானே தான் எல்லாமே நான் அப்ப என்னாலேயே அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுகிறது என்னாலே அதுக்கு ஒரு பெயர் சூட்டப்படுகிறது என்னாலயே அதை வந்து உள்ள வச்சுக்க முடியுது அப்ப அதனால இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் பார்வையாளனாக பார்ப்பதும் நானே பார்க்கப்படும் பொருளும் நானே தான் ஏன்னா நானே தான் அதுக்கு ஒரு பெயரை வைக்கிறேன் நானே தான் அதை ஒரு உருவத்துக்கு கொண்டு வரேன் அப்ப அந்த உருவமும் அந்த பெயரும் என்னை சார்ந்துதான் இருக்குது நான் தான் அப்ப நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை பிரக்னை இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இல்லை அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் பிர உணர்வு அறிவு அதே அந்த அடிப்படையில இந்த பிரபஞ்ச தோற்றம் என்னுடைய தோற்றம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்து காட்டி கொடுக்கிற மாதிரி சொல்லுறேன் பாடம் எப்படி ஒரு ஆப்பிள் உங்களுக்கு இதுதான் ஆப்பிள்னு சொன்னேன் ஒரு சைக்கிளை காட்டி கொடுத்து இதுதான் சைக்கிள் சொன்னேன் இப்ப உங்களுக்கு மாறாது சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அதனுடைய நாமம் சைக்கிள் சூட்டப்பட்டாச்சு ஒரு ஆப்பிளுக்கு ஒரு நாமம் ஆப்பிள்னு சூட்டப்பட்டாச்சு பெயர் வந்து அதுக்கு ஆப்பிள் இப்போ நீங்க எப்போ பார்த்தாலும் அது ஆப்பிள்னு தான் சொல்லுவீங்க அந்த ஆப்பிளை பார்த்து சைக்கிள்னு சொல்ல மாட்டீங்க ஏன்னா அது உங்களாலேயே படைக்கப்பட்டு உங்களாலேயே உள்ள பதியப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அந்த படைப்பாலேயும் நானே அந்த படைப்பினுடைய அனுபவமும் நானே அந்த அறிவும் நானே அது ஆப்பிள்னு தெரிஞ்சுக்கிறேன் அது சைக்கிள்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்போ அந்த பிரக்னை என்னிடத்திலேயே இருக்கு என்னிடத்துலேயே உருவாகி என்னிடத்துலயே அது ஒடுங்குது அப்ப அப்படிப்பட்ட உயரிய அறிவு பிரக்னை நானாகவே இருக்கிறேன் அப்படிப்பட்ட நான் படைத்ததுதான் இந்த மொத்த பிரபஞ்சம் அப்ப இந்த பிரபஞ்சம்னு வரும்போது என்னுடைய உடல் ஒண்ணுதான் எப்போ நான் தனித்துவமான இந்த உடலை நினைக்க ஆரம்பிக்கிறேனோ அப்ப எனக்கு நிறைய உடல்கள் இருக்கும் என்ன என்னை சார்ந்தவர்கள் உடல் இருக்கு எனக்கு எதிரானவர்கள் உடல் இருக்கு அப்ப இதனால வேதமைகள் எனக்குள்ள வரும்போது நான் எங்க இறங்குறேன் பிரக்னையிலிருந்து கீழே இறங்கி மனசுக்கு வந்துடுறேன் அப்போ மனசுங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்டது பிரக்னையினுடைய ஒரு பிரதிபிம்பம்னு சொல்லும்போது பிரதிபிம்பத்துக்கு வேல்யூ ஜாஸ்தியா ரியாலிட்டிக்கு வேல்யூ ஜாஸ்தியாங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க இப்போ உங்களை நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டா கண்ணாடியில தெரியிற உருவம் உண்மைதான் உங்களை மாதிரி தான் இருக்குது உங்களை மாதிரி அதுக்கு ஒப்பனை செய்யும் அது என்னென்ன பண்ணணும் அத்தனையே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கு முகத்துல ஒரு பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு இருக்கு ஆனா இது ரியல் எது இந்த பக்கம் இருக்கிற ஒரு ரியல் ஆனா அந்த இமேஜை பாத்துட்டு நான் நான் சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு ஒரு அறியாம நம்ம இருக்கிறோம் அந்த அறியாம இங்க சுட்டி காட்டுது சாஸ்திரம் பிரக்னையிலிருந்து வெளிப்பட்ட மனசை நான் நினைச்சுக்கிட்டு இந்த உடலை நான் நினைச்சுக்கிட்டு நீ சிக்கிட்டு வரைக்கும் நீ இந்த பிரவியை கடக்க மாட்டப்பா மீண்டும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளயே சுழற்சியில சிக்கிட்டு உன்னுடைய மொத்த சொரூபமே இந்த உடல் நான் தான் உன்னுடைய மூலத்துக்கு திரும்பிடுவேன் பிரக்னைக்கு போயிடுவேன் நான் இருப்பதுனால்தான் இந்த பிரபஞ்சம் என்னக்குள்ள மிதந்துகிட்டு இருக்குன்னு தெரிய வந்துடும் அப்ப நான் எதை போய் பிரிச்சு பாப்பேன் இங்க எதை போய் நான் பிரிக்க முடியும் அப்ப அது எப்படி ஒரு ஆனந்த உணர்வு நிலை தெரியுமா இப்ப இன்னும் இதுல தெரிஞ்சுக்கணும் இந்த சிருஷ்டிக்கும் பிரக்னைங்கிற ஒரு உணர்வு நிலை சுய உணர்வு இருக்குது அது எப்ப அந்த சிருஷ்டிக்கு தெரிஞ்சுது இப்ப பிரக்னைய தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடு அந்த பிரபஞ்சத்துக்கு எப்ப தெரிஞ்சுதுன்னா அது படைத்துக்கொண்ட உபாதிகளினுடைய உடல்கள்ல மனித உடலுக்குள்ள வரும்போது மட்டும்தான் அது தன்னைத்தானே தெரிஞ்சுக்கூடிய ஒரு சக்தியை அடையுது அப்ப மனிதன் தோன்றிய பிறகுதான் இந்த தோற்றமே உண்டாகியதுங்கிறதுதான் சரியாகவே நம்ம சொல்ல முடியும் இல்லைன்னா இது வந்து மற்ற ஜீவராசிகளுக்குள்ள இருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாகி இருக்குதா அப்படின்னா எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த பிரபஞ்சம்னு ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியவே தெரியாது கடவுள்னு ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியவே தெரியாது ஒரு ஆடுக்கோ மாடுக்கோ கடவுள் வழிபாடு கிடையாது ஒரு ஆடுக்கோ மாடுக்கோ நான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது யாருக்கு தெரியுது மனிதனுக்கு தெரியுது ஏன்னா இவன் ஒரு பிரத்யேக பகுத்தறிவாலையா இருக்கிறதுனால அவன் தனக்குள்ள கடந்து வந்த பாதைகளை எல்லாம் கண்டுபிடிக்க முயற்சி எடுத்ததுனால தன்னுடைய ரியாலிட்டி தன்னுடைய பிரக்னையை தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்திக்க விரும்பியதுனால எவ்வளவு உடல்களை கடந்து வந்து இந்த மனித உடலுக்குள்ள தன்னை அறிஞ்சிக்கிட்டு இருக்காங்கிறது அந்த உணர்வுனுடைய ஒரு ஆனந்த அனுபவம் அந்த மனித உடலுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கு அப்ப இந்த மனித உடலை வச்சு இந்த உலகத்தை எவ்வளவு ஆனந்தமா என்ஜாய் பண்ண முடியுங்கிறத பாருங்க இப்ப மற்றவர்கள் சொல்றபடி இங்க எல்லாம் ஒன்னும் உதறிட்டு போற விஷயம் அல்ல உதறனா நான் என்ன நானே உதறன மாதிரி ஆயிடும் இப்ப நிறைய பேர் இந்த மித்தியான உடனே இந்த உலகம் மாயை விட்டுடுன்னு சொன்னதுனால வந்த பிரச்சனை தான் இன்றைக்கு சனாதன தர்மம் கீழே போயிடுச்சு மக்கள் எல்லாம் உலக வாழ்க்கையை ஆனந்தமா கொண்டாடுறாங்க ஒரு நியூ இயர் பாருங்க என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்ப ஈசாவில் வந்து ஒரு பௌர்ணமி வந்துச்சுன்னா என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்ப எங்க ஜனங்க வராங்க இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நாலு பேர் நிக்கிறீங்க ஆனா ஈசாவில் பாருங்க நாலு கோடி பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்ப என்ன விஷயம் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தேவைப்படுது மகிழ்ச்சி தேவைப்படுது அந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்குதோ அங்கதான் போவாங்க இப்ப நீங்க அந்த வேதாந்த விஷயத்துல வந்து மகிழ்ச்சியே இல்லை பிரம்ம மட்டும்தான் சத்தியம் இந்த பிரபஞ்சம் வந்து உண்மை இல்லை இது ஒரு மாயேன்னு சொன்னா யார் வருவா ஒருத்தும் வரமாட்டான் அப்ப சொல்லப்பட்ட விஷயம் தவறாக சொல்லப்பட்டதுனால அதர்மம் தலை தோங்கி இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு எப்படி சொல்லணும் நீ தான் இப்ப உன்னுடைய உலகமே இந்த பிரபஞ்சம் நீ என்ஜாய் பண்ண இதுல என்ஜாய் பண்ண இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல நீ அனுபவமாக்குற விஷயங்களை அனுபவமாக்கு ஆனா புரிதலோட அனுபவமாக்கு ஞானம் உனக்கு கொடுக்கப்பட்டதுனால இது எல்லாம் வந்து வந்து போற விஷயம் இதை நான் பிடிக்க முடியாது நான் எப்பவும் இருக்கிற சத்திய பொருள் நிலையான பொருள் அதனால இந்த வந்து போறதை நான் அனுபவிப்பேன் ஆனா அதுல போய் நான் மயங்க மாட்டேன் சிக்க மாட்டேங்கிற ஒரு புரிதலோட அதுல பயணிச்சா எப்படி இருக்குமோ அந்த நியாலஜ் இருக்கிறவங்க தானே ஞானி இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு வந்துருது இந்த உலகம் வந்து மித்தியா அதாவது ஒரு தோற்றம் இந்த தோற்றத்துல எனக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு நான் ருசிச்சு சாப்பிட்றேன் இப்போ என்னால் இதை என்ஜாய் பண்ண முடியுது இந்த உடம்புங்கிற ஒரு வழியா நாக்குங்கிற ஒரு உடன் வழியா நான் சுவைக்கிறேன் அந்த சுவை எனக்கு அனுபவம் ஆகுது இதை எப்படி நான் பொய்யின்னு சொல்ல முடியும் அதனுடைய சுவை ஆனந்தமாக இருக்குது வெனிலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஒரு சாக்லேட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளவர் பிடிச்சிருக்கு இப்போ எனக்கு பிடிச்ச ஃப்ளவர் உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் இன்னொருத்தருக்கு பிடிக்காது ஆனால் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம விரும்புகிறோமே அப்ப அதை என்ஜாய் பண்ண முடியுது நம்மளால அந்த என்ஜாய்மெண்ட்டை வந்து நான் பொய்யன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்குவேன் நான் அப்ப என்ன பண்ற இந்த சாஸ்திரமே வேண்டாம் ரிஜெக்ட் பண்றவன் ஆனா ஞானத்துல என்ன சொல்லணும் இந்த என்ஜாய்மெண்ட் உண்மைப்பா இந்த புலன் வந்து இதை அனுபவமாக்கும் போது ஒரு சந்தோஷம் வருது அது உனக்கு உண்டான ஒரு சிறு சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி ஒரு சாக்லேட்ல மட்டும் இல்ல ஒரு ஐஸ்கிரீம்ல மட்டும் இல்ல இந்த மொத்த பிரபஞ்சத்துல இருக்குப்பா நீ என்ஜாய் பண்ணி பாரு அவன் சாப்பிடுறத பாரு அவனுக்கு அவன் அந்த ருசிக்கிற ருசியை நீ உன்னுடைய ருசியை கவனிச்சீன்னா உனக்கு அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்குமே குழந்தைக்கு ஒரு தாய் வந்து சாப்பாட்டை வாங்கி கொடுத்து சாப்பிட்டு வைக்கிறா அவளுக்கு பசிய கூட்டு இருப்பா ஆனா அவளுக்கு அந்த குழந்தை சாப்பிட்டு அவளுடைய வயிறு நிறையும் ஏன்னா அவ தன்னிலிருந்து அந்த குழந்தைய பிரிச்சு பாக்காதனால அவளுக்கு அந்த குழந்தை சாப்பிட்றதே சந்தோஷத்தை கொடுத்துரு ஆனா நாம என்ன பண்றோம் நம்ம எல்லாரையும் பிரிச்சு பார்த்துக்கிட்டதுனால அவன் அப்படி ஆகக்கூடாது இவன் இப்படி ஆகக்கூடாதுன்னு நம்ம ஒரு கெட்ட என்ன நம்மக்குள்ள இருக்கிறதுனாலதான் மற்றவருடைய வளர்ச்சி நம்மளால பொறுக்க முடியல இப்ப ஈசாவில் அந்த சாமியார் ஆடிக்கிட்டு இருந்தாலும் என்ன ஒரு தப்பு என்ன இருக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா ஆனா அது எவ்வளவு கமெண்ட்ஸ் எவ்வளவு மோசமான விஷயங்களை சமுதாயம் பரப்பிக்கிட்டு இருக்கு நானும் தெரியல நானேதான் அதுன்னு தெரிஞ்சா எங்கெல்லாம் ஆனந்தம் இருக்கோ அதெல்லாம் என்னுடைய ஆனந்தம் அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் செய்து இருக்கட்டும் என்ஜாய் பண்ணலாம் ஆனா அது சாஸ்வதமல்ல அது சத்தியம் அல்ல அது கடந்து போகிற ஒரு நிலைப்பாடுன்னு தெரியும் போது அந்த ஞானம் என்ன பண்ணுவான் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை உதாசீனப்படுத்த மாட்டான் ஏன்னா இது ஈஸ்வரர் ஹோட்டல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்னு என்ஜாய் பண்ணுவான் அப்ப இன்னொருத்தருக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா ஆனந்தப்பட முடியும் இப்ப இன்னொருத்தருக்கு ஒரு உதவி பண்ணும்போது அவங்க மகிழ்ச்சி அடையதை பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடைய முடியும் இதைதானே நம்ம வேதம் அன்பே சிவம்னு சொல்லுது இப்ப இந்த உலகம் மித்தியான்னா நம்ம அன்பே சிவங்கிற வார்த்தையை சொல்லுவோமா யோசனை பண்ணி பாருங்க யாருக்கு யார் அன்பு செலுத்துறது அப்ப அன்பு செலுத்துறதுக்கு இரண்டாவதாக ஒரு பொருள் இருக்கணும் என்ன நானே அன்பு செலுத்துறதுல என்ன எனக்கு சந்தோஷம் இருக்க போகுது அப்ப நானே சாப்பிட்டு நானே தூங்கி நானே எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு நேரம் மகிழ்ச்சி இப்போ ஒரு புது டிரெஸ் போடுறேன் இப்போ நான் ரூம்க்குள்ளே நான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன் புது ட்ரெஸ்ஸை கண்ணாடியில் பார்த்துக்கிறேன் சூப்பராக இருக்குங்கிறேன் அதை நானே எவ்வளவு நேரம் மகிழ்ச்சி பண்ண முடியும் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியே போன உடனே நாலு பேர் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஆனந்தம் நான் புது ட்ரெஸ் போட்டுருக்கதை பார்த்துட்டு ஒருத்தர் சூப்பராக இருக்குங்கிறாரு ஒருத்தர் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறாருங்கும் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி மலருது இல்லையா அப்போ மற்றவர்கள் பார்த்து சொல்றதுல ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி இன்னும் கொஞ்சம் இதை அபரிதமான மகிழ்ச்சியா நமக்கு தெரியுது இல்லையா இதுதான் அன்பு அப்ப மற்றவர்கள் சாப்பிட்றதுல மற்றவர்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுல மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுனால ஒன்ற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு நானே செய்து கொள்ற சந்தோஷம்னு எப்ப நமக்கு புரிய வருதோ அப்போ நம்ம விராட் ஸ்வரூபத்துக்குள்ள வந்துருவோம் ஆனா எப்ப நான் நான் எனக்குள்ள சுயநலமா வாழ ஆசைப்படுறமோ அப்ப நம்ம சராசரி மனிதனா இருப்போம் ஆனா இந்த பாடமெல்லாம் நமக்கு ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இது ஞானமாகிவிடாது ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாமல்லாம் இல்லை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இது தப்புன்னு தெரிஞ்சுதான் சிகரெட் குடிக்கணும்னு இருக்கான் அது தப்புன்னு தெரிஞ்சுதான் தண்ணி அடிக்கணும்னு இருக்கான் தெரியாமல்லாம் இல்ல என்ன தெரிஞ்சு அதை அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஞானி இது சரி தவறுங்கிறது புரிதலோட அவன் என்ஜாய் பண்றதுக்கும் ஒரு சராசரி மனிதன் என்ஜாய் பண்றதுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க நன்கு புரிஞ்சுக்கணுங்கிறது இங்க நான் சுட்டி காட்டுறேன் அப்போ இந்த பிரக்னைங்கிறத நம்ம மறக்கவும் கூடாது எந்த இடத்துலயும் நம்ம விட்டுடக்கூடாது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படி பார்க்கும் போது இங்க யாரு எனக்கு வேற கடவுளே கிடையாது நானே தான் கடவுள் ஏன்னா இந்த ஈஸ்வர சுரூபமே என்னுடைய சுரூபம் இந்த ஒருத்த உடலுமே நானே தான் அப்ப நான் எங்க நான் பாக்குறேனோ அங்கெல்லாம் நானே தான் இருக்கிறேன் அப்ப எதிரில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு உணவு வாங்கி கொடுக்கறதுனாலயோ ஒருத்தர் உதவி செய்யறதுனாலயோ அந்த சந்தோஷம் எனக்குள்ளயே மலரக்கூடிய சந்தோஷம் அதைத்தான் கோயில்கள் நம்ம செய்யறோம் கோயில்கள் அன்னதானம் அபிஷேகம் எல்லாம் எதுக்காக செய்யப்படுது மற்ற உயிர்கள் அதனால சந்தோஷம் அடையறத பார்த்து தான் திருப்தி அடைகிறார் கடவுள்னு நம்ம சொல்லிக்கிறோம் அதுக்குதான் மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லப்படுது ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை யாருக்கு செய்யறோம் இறைவனுக்கு செய்யற சேவை ஆனா அந்த இறைவன் யார் நானே எனக்கு நானே செய்து கொள்ளக்கூடிய சேவைங்கிறது எப்ப புரிய வருதோ அப்ப நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம போய் இருமைகள் இல்லாம போய் ஏக்க இறைவனாக நானே இருக்கிறேன்ங்கிறது தெரிய வரும்போதுதான் இந்த உலகம் நமக்கு ஜாய்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அந்த உடம்பு அதை அனுபவிக்கத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிலைப்பாடு நமக்கு புரியல இதை திருமந்திரம் அழகா சொல்லுது தன்னை அறிய தனக்கு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ஜிக்கத்தானிருந்தானே துருமந்தம் எவ்வளோ அழகா எடுத்து சொல்லுது எப்போ தன்னை அறியும் அறிவு நமக்குள்ள வருதோ அப்போ தன்னை நானே அர்ஜிச்சுக்கிறேன் ஏன்னா தனியா போய் அர்ஜனை ஒரு கோயில செய்யணுமா என்ன ஒரு அம்பாளுக்கு முன்னாடி போய் அர்ஜுன் செய்யறதுல என்ன சந்தோஷம் இருக்கு என்ன நான் அர்ஜிக்கிறது எப்படி மற்ற உயிர்களுக்கு செய்யக்கூடிய உதவி தான் என்ன நானே அர்ஜனை பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்போ அந்த அறிவு எனக்குள்ள எப்போ மலருதோ அப்போ நானே இந்த விராட் சுவரூபமாக இருக்கிறேன் இந்த விஸ்வர உடம்பா இருக்கிறேனுங்கிற அந்த ஆனந்த நமக்குள்ள அவ்வளவு அற்புதமாக எழுந்துவிடும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் மனதில் இருக்கிற வரைக்கும் நீங்க பிரிவினைகளை இருக்குங்கிறத ஒத்துத்தான் ஆகணும் ஏன்னா எப்போ இவனுக்கு உதவி செய்யக்கூடாது இவன் என்ன நமக்கு பெரிய இது எப்படி வச்சு ஏமாத்த பார்க்கறான் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறது எவ்வளவு மற்றவர்கள் நம்ம உதவி செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நாமளே செஞ்சுக்கணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க இங்க யாரும் பிச்சைக்காரர் கிடையாது இங்க எல்லாருமே பணக்காரரும் கிடையாது அவங்க கூட கொடுக்கப்பட்ட நேதியில அந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது தான் இங்க அன்பு அதுதான் சிவம் அது நான் தான் அப்படின்னு அந்த ஆனந்தம் நமக்குள்ள மலர்றத நம்ம பார்க்க முடியும் அது அந்த ஆனந்தம் நமக்குள்ள வரவே வராது இப்போ நானுங்கிற என்னன்னு அறிஞ்சுக்கிட்டா இங்க வழிபடுறவ வழிபடக்கூடிய கடவுள் அப்படிங்கிற இரண்டு நிலை இல்லாம போயிடும் ஏன்னா தன்னை நானே அறிஞ்சிக்க கூடியவனாக நான் மாறி போகிறேன் அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா மனதை கடந்த நிலை அது பிரக்னையினுடைய உணர்வு அப்படின்னு நமக்கு புரிய வரும் அதே திருமந்திரம் அடுத்த பாயிண்ட் சொல்லுது என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும் என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன் எப்ப நான் என்ன அறிஞ்சுக்கிறேனோ அப்ப எனக்கு எதுவுமே இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே நானாவதான் இருக்கிறேன் என்னை அறிந்திட்டு இருத்தலும் கைவிடாது என்னை இட்டு என்னை உசாவுகின்றேனே அப்படின்னு திருமந்திரம் அழகாக சொல்லுது அப்ப எப்போ நானே என்ன எனக்குள்ள எல்லாத்தையும் வெளிப்படுத்தி எனக்குள்ளயே அந்த மகிழ்ச்சியை நான் உண்டாக்கி கொள்கிறேனோ அப்ப எனக்குள்ள அந்த மலர்ச்சி இருக்கு பாருங்க அதுதான் என்னுடைய ஆனந்தம் அந்த ஆனந்தம் இந்த உடல் சார்ந்து புலன்கள் சார்ந்து கிடைக்காம என்னுடைய உணர்வு சார்ந்தும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உடல் சார்ந்து புலன்கள் சார்ந்து இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் அதனுடைய சுவை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா மற்ற ஒருத்தன் ட்ரெஸ் போடுறதை நான் சந்தோஷம் அடையறது எது சம்மந்தமானது உணர்வு சம்மந்தமானது மற்றவன் சாப்பிடறத பார்த்து நான் சந்தோஷப்படுறது எது சம்பந்தமானது உணர்வு சம்பந்தமானது என்னுடைய சம்பந்தமானதான் இப்ப எனக்கு பசிக்குது செய்யும் ஆனா உங்களுக்கு பசிக்கும் போது சாப்பாடு வாங்கி கொடுத்து நீங்க சாப்பிட்டதை பார்த்தா எனக்கு சந்தோஷம் வருதே அப்ப அந்த சந்தோஷம் என்னுடைய புலன்கள் சார்ந்த சந்தோஷமானா இல்ல அது என்னுடைய உணர்வு சார்ந்த சந்தோஷம் அப்ப அந்த உணர்வு தான் எங்க ஆனந்தத்தை கொடுக்க முடியும் உடல் சார்ந்த சந்தோஷமெல்லாம் தற்காலிக சந்தோஷம் ஆனா அந்த உணர்வு சார்ந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷம் அதுதான் சச்சிதானந்தம் அப்ப அந்த நிலையான சந்தோஷத்தை நம்ம எப்போ அடைய முடியும்னா இங்க ஏற்றத்தாழ்வுகள் பிரிவினைகள் இல்லாமல் அந்த ஏகமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு எப்ப தெரிய வருதோ அப்பத்தான் அறிஞ்சிக்க முடியும் அது நமக்கு எப்ப தெரிய வரும் இந்த தனித்துவமான இந்த மனமும் உடலும் நான் நீங்க திடமா நின்னா மட்டும்தான் தெரிய வரும் திருப்பி திருப்பி நானும் என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவி என்னுடைய வீடுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த நிலையை கடக்க முடியாதுன்னு நான் திடமாக சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பற்று இருக்கு என்னுடைய வீடு என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவிங்கிற ஒரு அபிமானம் இருக்கு அந்த அபிமானம் எங்க கொண்டு போய் இறக்குதுன்னா கீழ்நிலையில கொண்டு போய் இறக்கிடுது மனசளவில் இறக்கி வச்சிருக்கு அந்த இறக்கம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க ஏற்றத்துக்கு வரவே முடியாதுன்னு நான் நீங்க சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் இப்ப இந்த பாடத்திட்டங்கள் பத்து பாடத்திட்டங்களை படிச்சு ஒரு மனதளவு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர அந்த அனுபவம் உங்களுக்கு ஏன் ஆகலன்னா அந்த சுயநலம் என்னுடைய குடும்பம் என்னுடைய வீடு என்னுடைய உடம்பு அப்படிங்கிற ஒரு சுயநலம் அதை எப்போ உங்களை கடந்து பொதுநலமாக மாறுதோ அப்போ இந்த விராட்டு சுருபமே என்னுடைய உடம்புன்னு தெரிய வரும்போது இங்க மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துறதுல தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்குன்னு தெரிய வரும் அதுதான் உண்மையான உணர்வு மகிழ்ச்சி அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலையான மகிழ்ச்சின்னு நான் இங்க உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன் அப்ப இந்த உடலையும் மனதையும் சார் திராத பிரக்னை எப்படிப்பட்டதா இருக்கும்னா இந்த மொத்த உடலும் தன்னுட்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தன்னுணர்வுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அது சாத்தியமாகும் அது வரைக்கும் இது சாத்தியமாகாது அந்த நிலைப்பாடு யாருக்கு வருதோ அப்போ அதுதான் கடவுள் நிலை அதுதான் இறை நிலை அதுதான் நான் தெரிய வரும் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வர வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ இந்த பாடத்திட்டம் வந்து டைம் மீறி போயிட்டு இருக்குது மணி எட்டுக்கு மேல் ஆயிடுச்சு இப்போ இந்த பிரபஞ்ச உடலை பற்றி நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டி இருக்கு நான் அதை வந்து சீக்கிரம் முடிக்க முடியாது கொஞ்சம் முடிச்செல்லாம் நினச்சேன் ஆனால் நேரம் கருதி இன்றைக்கு இந்த வகுப்பை நம்ம இத்தோடு நிறுத்திக்கிட்டு திருப்பி நம்ம அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஊற்று எட்டுல மேலும் போகலாம் இப்போ இந்த கிளாஸ்னுடைய சாராம்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் இந்த பத்து பாடத்திட்டங்களை படிச்சு பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அது ஒரு பிரக்னை ஒரு உணர்வுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க அப்புறம் இந்த ஜகத்து வந்து மித்தியான்னு எப்படி புரிஞ்சுக்கோம்னா இந்த மித்தியாங்கிறது ஒரு தோற்றம் இந்த தோற்றம் யாருக்கு உண்டாகுது எனக்கு உண்டாகுது நான் யார் நான் ஒரு பிரக்னை அப்போ பிரக்னையிலிருந்து எனக்கு என்னால் வெளிப்பட்ட இந்த தோற்றம் ஒரு மாயை என்ன மாயை வந்து போகிறதுனால மாயை அவ்வளவுதான் மாயைனா இது உதாசீனப்படுத்த வேண்டிய பொருள் நினைச்சுக்க கூடாது இப்ப இந்த உடல் இருக்குன்னா இந்த உடலுக்கு நாலு விஷயங்கள் இருக்குது இளமை இருக்குது முதுமை இருக்குது அப்புறம் மரணம் இருக்குது இது இந்த நிலைப்பாடை நம்ம ஏத்துக்கிற போது ஞானம் நமக்குள்ள பிரகாசிக்குது என்ன பிரகாசிக்குது இந்த உடல் சாஸ்த் இது வந்து வரும் ஒரு நாள் இது இல்லாம போவோம் ஆனா இது இருக்கிற வரைக்கும் இது இங்க என்னென்ன அனுபவிக்குதோ அதெல்லாம் அதனுடைய சந்தோஷத்துக்காக அது அனுபவிச்சுட்டு இருக்குது இருக்கட்டுமே அப்படின்னு அதை ஏத்துக்கிற பக்குவம் வந்துடும் இந்த பக்குவத்துக்கு பேர் தான் மன தூய்மைன்னு சொல்றோம் மன தூய்மைங்கிறது என்ன மனசில் ஒன்றும் இல்லாமல் அதனால புரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆனா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனசுக்குள்ள சொரிய வச்சு அந்த அறிவு நிலைக்கு மனதை உயர்த்த வேண்டியிருக்கு ஏன்னா மனம் வந்து கீழே இறங்கிடுச்சு ரொம்ப கீழே இறங்கி அறியாமையில சிக்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா உயர்வு படிநிலைக்கு கொண்டு வரத்துக்கு தான் உடல் தேவைப்படுது அந்த உடல் வந்து ஒவ்வொரு தாவர உடல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனித உடலுக்குள்ள வந்தாலுமே இன்னும் அந்த புத்தி மாறாமல் இருக்கு ஏன்னா அதுலயே சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசு வந்து விடுபட முடியாமல் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்போ மிருக மாதிரி நிறைய மனிதர்கள் இருக்காங்க கொஞ்சம் மனித நிலைக்கு வந்த மனிதன் கூட என்ன பண்றான்னா தனக்குள்ள ஒரு அபிமானத்தை உண்டாக்கிக்கிட்டு என்னுடைய குடும்பம் என்னுடைய வீடு அப்புறம் என்னுடைய உடல் அப்படிங்கிற ஒரு பிடிமானத்தை விட முடியாம இருக்கிறதுனால அவனாலேயும் மேல்நிலைக்கு வர முடியாம திட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ இங்க நம்ம இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக எப்போ நான் எல்லாமே நானா தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ இந்த ஈஸ்வரத்தன்மையை கடக்காம நம்ம வந்து பிரம்மத்தன்மைக்குள்ள நுழைய முடியாது பிரக்னை வந்து பிரம்மம் இந்த பிரபஞ்சம் வந்து சக்தி இப்போ இந்த சக்தி இதை என்னுடையத்தான் தெரிஞ்சிக்காம நீங்க எப்படி நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க மாயையை கடந்துதான் பிரம்மத்தை அணுக முடியும் மாயை கடக்காம நீங்க பிரம்மத்துக்கிட்ட போக முடியாது ஏன்னா மாயைங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்க முன்னாடி நிற்குது இல்ல அது என்னன்னு தெரியும் அந்த மாய நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்று மற்றது கிடையாது அது ஒரு உயரிய சக்தி அந்த சக்தியை நம்ம எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது நம்ம அடுத்த பாடத்துல பாக்கலாம் இன்னும் இந்த லைஃபை என்ஜாய் ஃபுல்லா கொண்டு போகலாம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம் எந்த தேடி சந்தோஷமா இருக்க முடியுங்கிறது நான் உங்களுக்கு அனுபவமாக்க ஆசைப்படுறேன் வாழும்போதே நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி வாழ்ற ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்குறதே தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஒரு கோயில்குள்ள போய் உட்காந்துக்கிறதோ இல்லை எங்கேயாவது ஒரு மடத்துல போய் உட்காந்துக்கிறதோ கிடையாதுங்க இங்க வந்து நம்ம ஒவ்வொரு வினாடியும் என்ஜாய் பண்ணி வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம வாழ ஆசைப்படுறோம் அதை நம்ம நடைமுறைப்படுத்த போறோம் அதுதான் பிரம்மா அனுபவம் அந்த நிலை தான் நான் எப்பயுமே பிரம்மமாதான் இருக்கிறேங்கிற அந்த பூரண உணர்வுக்குள்ள நம்ம ஒன்ற போறோம் அதுதான் நம்முடைய ரியாலிட்டி அதை நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நன்றி